நாள் உரையை தொடங்குகின்றோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலே திருத்தொண்ட தொகை பாடினார் சிவபெருமானுடைய கட்டளைப்படி அடியார்களை பாடத் தொடங்கினார் சிவபெருமான் தெல்லைவாழ் அந்தநதம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார் அதை தொடர்ந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி இயற்பகையாரை இளையுடி மாடாரை பாடி இப்படியே வரிசைக்கு பாடிக்கொண்டே வந்தார் ஒவ்வொரு சருக்கம் முதல் சருக்கத்திலே ஏழு பேர் அடுத்த சறுக்கத்திலே ஏழு பேர் அப்படியே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது மூன்றாவது சருக்கம் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உருத்திர பசுவதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் அதுவரைக்கும் நேர்த்தி பார்த்திருக்கிறோம் திருநாளை போவார் என்பவர் நந்தனார் சிதம்பரத்துக்கு நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் என்று எண்ணிக்கொண்டிருந்து கடைசியில் சிதம்பரத்துக்கு சென்று எம்பெருமானுடைய கருணையினாலே இவர் கட்டளைப்படி அந்தன பெருமக்கள் ஒரு நெருப்பை எரித்துக் கொடுக்க அந்த நெருப்புக்குள்ளே புகுந்து தான் ஒரு அந்த கோலத்தோடு சிவபெருமான் திருவடியில் சேர்ந்தார் நம்முடைய நந்தனார் திருநாளை போவார் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரலாறுகள் இரண்டு ஒன்று காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த திருக்குறிப்பு தொண்டன் ரெண்டு சேங்கனூரில் வாழ்ந்த சண்டீஸ்வரன் திருக்குறிப்பு தொண்டன் ஒரு சின்ன முன்னுரை பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தனார் அவர்கள் பெரிய புராணத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் அவங்க அப்பா பெருஞ்சொல் வழக்கனார் சரவண முதலியார் அரசம்பட்டி சரவண முதலியார் பெரிய புராணத்தை எழுத்தெண்ணி படித்தவர் பெரிய புராண சொற்பொழிவுகள் நிறைய செய்தவர் தமிழ்நாடு முழுக்க பெரிய புராணத்தை பரப்பிய பெருமை சரவண முதலியாரை சேர்ந்தது அவர் பிள்ளை ஞான சம்பந்தன் கடைசி காலத்திலே சரவண முதலியாருக்கு உடம்பு சரியில்லை நோய் அதிகமாகிவிட்டது எந்த டாக்டராலும் தீர்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் சென்னையிலே இப்போ ராஜீவ் காந்தி ஆஸ்பத்திரி சொல்றோமே அந்த பெரிய ஆஸ்பத்திரியிலே அப்போ குருசாமி முதலியார்னு ஒரு புண்ணியவான் இருந்தார் பெரிய டாக்டர் அவர் செல வச்சிருக்காங்க சென்னையில டாக்டர் குருசாமி முதலியார் காலையில சிவ பண்ணுவார் வீட்டில் அவர் வீட்டு வாசப்படுகிற எல்லா நோயாளிகளும் வந்து உட்கார்ந்து இருப்பார்கள் இவர் சிவ பண்ணி வெளியில வருவார் கதவை திறந்தவடி விபூதி எடுத்துக்கிட்டு வந்து எல்லாருக்கும் விபூதி வச்சுக்கிட்டே போவார் மருந்தல்லாம் அப்புறம் விபூதி வச்சுக்கிட்டு போற பொழுது ஒரு ஆளை பார்த்து சொல்லிக்கிட்டே போயிடுவார் நீ ஆஸ்பத்திரிக்கு வா நீ வர அப்ப அதுதான் வைத்தியம் பார்த்த மாத்திரத்திலே சொல்லுவார் கையில் இல்லை இது இல்லை எழுபத்தெட்டு டெஸ்ட் இல்லை இப்ப ஏழு நாளைக்கு அங்க போய் டெஸ்டடு அவ்வளவு பாடு கடைசியில ஒன்னும் இல்லைங்கிறதுக்கு அந்த காலம் அப்படி இல்லை வருவார் எதிர்த்தார் உடனே சொல்லுவார் கடவுள் திருவுள்ளம் குருசாமி முதலியார் முதலியார் போய் உட்கார்ந்து இருக்கார் ஆசா ஞான சம்பந்தமும் இன்னொரு அன்பரும் பக்கத்துல நிற்கிறாங்க குருசாமி முதலியார் பக்கத்துல வந்தார் இவர ஒரு பார்வை பார்த்தார் விபூதி வச்சார் இன்னும் ஒரு மாசம் ஓடும் அவ்வளவுதான் வேணுங்கிறத கொடுங்க நிம்மதியா இருக்கட்டும் வைத்தியம் இல்லை கொஞ்சாருங்க பார்த்த மாத்திரத்திலே சொல்லிட்டு போயிட்டார் ஆசாங்க ஐயாவுக்கு புரிஞ்சு போச்சு பெரியவர் வயசானவர் சரி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து வச்சிட்டாங்க வீட்டில் இருக்கார் பத்து நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு அவர் சொன்ன தேதிக்கு இன்னும் அஞ்சு நாள் பாக்கி இருக்கு இவருக்கு கோமா ஸ்டேஜ் வந்துருச்சு எந்த நினைப்பும் கிடையாது அப்படியே மூச்சு மட்டும் ஓடிட்டு சரி அவர் சொன்ன தேதி இன்னும் நாளைக்கு அந்த அளவுக்கு வந்தாச்சு ஆசா ஞான சம்பந்தத்துக்கு வருத்தம் என்ன வருத்தம் சாக போறாருன்னு வருத்தம் இல்லை எல்லாரும் ஒரு நாளைக்கு போகத்தான் போறோம் அந்த அளவுக்கு மனசு பக்குவப்பட்டுருச்சு ஆனா பெரிய புராணத்தை இத்தனை காலமா படித்த புண்ணியவான் பெரிய புராணத்தை எழுத்தண்ணி படித்த புண்ணியவான் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் பெரிய புராணத்தை கொண்டு போய் சேர்த்த புண்ணியவான் ஒரு பெரிய பாட்டை சொல்லிட்டு பிறக்கலாம் ராத்திரி தூங்குற பொழுது எந்த நெனப்போட தூங்குறமோ நாளைக்கு காலையில் எந்திரிக்கிற பொழுது முதல்ல அந்த நெனைப்பு தான் வரும் இப்படி ஆகி போச்சேன்னு ஆசாங்காவுக்கு வருத்தம் அந்த சொன்ன தேதி வந்துருச்சு இவர் அப்படியே மூச்சு மட்டும் ஓடுது கிடக்கிறார் பொண்டாட்டி ஒரு பக்கம் மருமக ஒரு பக்கம் மகன் ஞான சம்பந்த ஒரு எட்டு மணி இருக்கும் திடீர்னு முடிச்சார் மட மட மடன்னு அவர் எந்த பாட்டில பிரார்த்தனை ஆரம்பிப்பாரோ அந்த பாட்டை ஆரம்பிச்சார் வீட்டுக்குள்ள போய் விளக்கே தி வை யார பார்த்து மருமகளை பார்த்து வீட்டுக்குள்ள போய் விளக்கேத்திவை அந்த அம்மா வீட்டுக்குள்ளே ஓடுது என்ன பேசிவிட்டார்னு இவர் அந்த பூஜையில் முதல் பாட்டு எப்படி படிப்பாரோ அவருக்குன்னு ஒரு வரம்பறை வச்சுருக்காருங்க முதல்ல இன்னும் பாட்டு படிக்கிறது அப்புறம் அடுத்த பாட்டில் ரெண்டு வரி படிக்கிறது அப்புறம் அதுக்கடுத்த பாட்டுக்கு போகிறது இப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கார் ஒவ்வொருத்தர் பழக்கம் ஒரு மாதிரி அப்படி இவர் பாடு பூஜை ஆரம்பிச்சுட்டா படுத்த பிடிக்கி அந்த அம்மா போய் விளக்கேற்றி வச்சுட்டு வந்து பக்கத்தில் நிற்கிது கிட்ட தட்ட ஒரு மணி எல்லா திருமுறை பாடல்களும் சொல்லி கடைசியா ஒரு பாட்டு அதை சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார் சிரிச்சார் சிரிச்ச உடித்து நின்றுச்சு நடக்குமா ஆசானியா எழுதியிருக்கார் இத என்ன பாட்டு கடைசியா சொன்னார் தெரியுமா கல்லாப்புடையும் கருதாப்புடையும் கசிந்து உருகி நில்லா புடையும் நினையா பிளையும் நின் அஞ்சழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிளையும் தொலா பிழையும் எல்லா பிழையும் பொருத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஆசாங்க எழுதுறார் பெரிய புராணத்தை பேசுனா என்ன புண்ணியம்னு எங்கள் அப்பாட்டத்தான் நேரில் பார்த்தேன் இப்படி கிடந்த மனுஷன் சாகுற பொழுது எல்லா பாட்டையும் சொல்லி திரும்ப பூஜை பண்ணி என்ன சார் எந்திரிச்சு குளிக்கல அவ்வளவு தானே மனசு சுத்தம் அவ்வளவு பாட்டுன்னு சொன்னால் பெரிய புராணத்துக்கு அவ்வளவு மரியாதை ஆசாஞ்சி ஐயா கொடுக்கிறார் நம்ம இங்க பெரிய புராணத்தை ஒழுக்க பெரிய புண்ணியம் கொஞ்ச புண்ணியம் இல்லை உங்களுக்கு இல்லை எனக்கு நீங்க எப்படி இருந்தாலும் நான் பெரிய புராணத்தோட அறுபத்தி மூவரோடு மேலே கெஸ்ட் ரூமில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் மறக்காதீங்க என் கூட யார் இருக்கா தெரியுமில்ல திருஞான இருப்பார் திருநாவுக்கரசர் இருப்பார் சண்டீசர் இருப்பார் இன்னைக்கு காலைகளை முழுக்க திருக்குறிப்பு தொண்டர் இருந்தார் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமாதில்ல இப்ப நம்ம பார்க்க போறது திருக்குறிப்பு தொண்டர் வரலாறு இந்த பெரிய வடமொழியில் மொழிபெயர்த்தார்கள் உபமன்யு பக்தவிலாசம்னு அதுக்கு பேர் சான்ஸ்கிரிட்டில் இருக்குது அகஸ்திய பக்தவிலாசம்னு ஒரு நூல் ஸ்ரீ தத்துவ நிதினு ஒரு நூல் மூணு நூல் இருக்குது பெரிய புராணத்துக்கு வடமொழியில் தமிழில் ஒரு பெரிய புராணம் வடமொழியில் மூணு வகையாக இருக்காது கொஞ்சம் வித்தியாசம் நம்ம வரலாறு அந்த வரலாறுன்னு கொஞ்சம் போல் மாறும் ஆனால் முழுக்க இருக்கு கன்னடத்திலே புராதனரைகளே அப்படின்னு சொல்லி புராதனரைகளே அப்படின்னு போட்டு கன்னடத்தில் ஒரு நூல் தெலுங்குல சிவபக்த சரிதம் பசவ புராணம் மராத்தியில மராத்தி பக்த எல்லாம் பெரிய புராணாம் அப்படியே எல்லா பாட்டுக்களுக்கான பொருள் அற்புதமாக இருக்கு ஆங்கிலத்திலே ஜி வன்மீகநாதன் அண்மையிலே டி என் ராமச்சந்திரன் மொழிபெயர்ப்பு ரஷ்யாவில் உள்ள பிள்ளைகள் வந்து படித்து சம்பந்தர் சுந்தரர் வாதவூரர் அப்பர் மூணு பேர் வரலாற்றையும் சுருக்கமாக ரஷ்ய மொழியில் எழுதியிருக்காங்க சௌந்தரிய நகரியிலே ஆதிசங்கரர் திருஞான சம்பந்தரை பாராட்டுறார் அம்பாள் கொடுத்த பால் இவரை சிறந்த தமிழ் கவியாக மாற்றுமேயானால் அம்மா உன்னுடைய பெருமையை நான் எப்படி சொல்றது சௌந்தரிய லகரி முழுக்க அம்பாளுடைய பெருமையை சொல்றது அதே மாதிரி சிவானந்த லகரி சிவபெருமான் பெருமையை சொல்றது ஆதிசங்கரர் எழுதுனது ஆதிசங்கரர் சொல்றார் சிவானந்த லகரியிலே கண்ணப்பர் பெருமை ஒரு செருப்பு காலு பகவான் நெத்தியிலப்பட்டது ஒரு சாதாரணமான எச்சில் அது வந்து அவனுக்கு நைவேத்தியமாயிற்று ஒரு வேடன் பக்தனான பக்தி எதைத்தான் சாதிக்காது ஆதிசங்கரர் அங்கு எழுதுகிறார் தெலுங்கு மொழியிலே சிவ தத்துவ சாரமும் ஹரவிலாசம் அறுபத்தி மூவரு நாய ஊர்லு இதெல்லாம் தெலுங்கு வார்த்தைகள் அறவை முவ்யரு சிவபக்தவ சரிதமும் சேர்க்கலார் சிஞ்சின பெரிய புராண உனகு இவ்வளதும் எங்க தெலுங்குல இருக்கு பெரிய புராணத்துக்கு நம்ம தான் பெரிய புராணத்தை ஒழுங்காக படிக்கலை மற்ற எல்லாரும் ஒழுங்காக படிச்சிருக்காங்க தெலுங்குல காலத்தி மகாத்மியம்னு ஒரு நூல் அது கண்ணப்பர் வரலாற்றை மிக சிறப்பாக சொல்லுகிறது ஆக எல்லாரும் பெரிய புராணத்தை அறிந்து தங்கள் மொழிகளில் மொழிபெயர்த்து கொண்டு விட்டார்கள் ஏன் தெரியும் இந்த நூல் அப்படி இனத்தினால வேறுபாடு கிடையாது எல்லாரும் அரசர் இருப்பார் அந்தனர் இருப்பார் வணிகர் இருப்பார் வேளாளர் இருப்பார் வரையர் இருப்பார் எல்லாரும் இதில் இருப்பாங்க அத்தனை பேருக்கும் இடம் உண்டு எந்த வித்தியாசமும் கிடையாது இன்னைக்கு பார்க்க போற திருக்குறிப்பு தொண்டர் யார் தெரியுமா வண்ணார் ஏகாடி எல்லாருடைய ஆடைகளையும் தொவிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சலவை தொழிலாளி ராமானுஜர் வாழ்க்கையில் ஒரு கதை வரும் நடந்த நிகழ்ச்சி ராமானுஜர் ஒருமுறை ஒரு ஆத்தங்கரை வழிய போயிட்டு இருந்தாரான் இந்த செலவை தொழில் பண்ற ஒருத்தையும் அதிர் தாப்பில் வந்தானான் வந்தவன் ராமானுஜர் காலில் விழுந்து கும்பிட்டுருக்கான் உடையவர் ராமானுஜர் அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டார் திரும்பினானா அவனுக்கு மூணு பையன்ங்க மூணு பையனும் தூரத்தில் நிக்கிறான் கூப்பிட்டானா பகுலாபரணா ஷடகோவா காரிமாரா இங்கே வாருங்கள் பேர் எப்படி வச்சிருக்கேன் பத்தி ரமேஷ் உமேஷ் கரேஷ்ன்னு வைக்கல பகுலாபரணன் காரிமாரன் சடகோபன் யாரு பேரு நம்மாழ்வார் பேரு நம்மாழ்வார் பேரை வச்சு மூணு பிள்ளைகளையும் கூப்பிடுறான் மூணு பேர் வந்து காலில் விழுந்து கும்பிட்டாங்களாம் ராமானுஜர் சொன்னாரா என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் சன்னியாசியா மாறி இந்த காவியை கட்டி ஏமாந்திரில போயிட்டேன் கெட்டேனே கெட்டேனே காவி உடுத்தி என்ன அர்த்தம் என் பொண்டாட்டியோட வாழ்க்கையை நடத்தி அவன் கொஞ்சம் பொல்லாதவன் தஞ்சமாம்பாள்னு பேரு அதனால விலகிட்டாரு வாழ்க்கையை நடத்தி நானு மூணு ஆண் குழந்தைகளை பெற்று அவங்களுக்கு நம்மாழ்வார் பேரை வச்சு கூப்பிட்டா நான் வைகுண்டத்துக்கு போயிருக்கலாமே இந்த ஏகாணிக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியலையே கெட்டேனே கெட்டேனே காவி உடுத்தி கெட்டேனே நாரா ராமானுஜன் அந்த குலம் வண்ணார் குலம் இவருக்கு திருக்குறிப்பு தொண்டர்ன்னு பேர் குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குளம் குறிப்பறிந்து செய்யர்களை உடம்பி கொடுத்தாவது அவர்களுடைய நட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் ரொம்ப அவசியம் இவர் என்ன செய்வார் தெரியுமா திருத்தொண்டர் குறிப்பு அறிந்து உதவி செய்வார் எந்த ஊர்ல வாழ்ந்தார் சேக்குலார் சுவாமி நூத்தி இருபத்தி எட்டு பாட்டு பாடுறார் நூத்தி பாட்டு காஞ்சிபுரத்து பெருமை பதினெட்டு பாட்டு அடியார் பெருமை இந்த காஞ்சிபுரத்தில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு ஏன் தெரியுமில்லை ரெண்டு காரணம் ஒன்று காமாட்சி ஈடுபாடு யாருக்கு வராம இருக்காத கருணை வெள்ளம் பொங்கக்கூடிய இடம் காமாட்சியின் சன்னிதானம் பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகம் தண்டை கொடுசும் பச்சை வயிடு உரியும் இச்சையாய் உடைத்திட்ட பாதச்சிலம் வினு முத்து மூக்குத்தியும் இரத்தி நப்பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியம் புஷ்ப ராகத்தினால் முடிந்திட்ட தாடி அழகும் சித்தமாயிருக்கின்ற காதிலில் கம்மலும் செங்கையில் பொன் கங்கணமும் ஜெகமலாம் புகழ் பெற்ற முகமலாம் ஒளியுற்ற சிறு காது கோப்பின் அழகும் தங்கை அத்தி வரதை சக்தி சிவரூபத்தை அடியனேன் சொல்லலாமோ அடகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே காமாட்சி அலங்காரத்தை வச்சு ஒரு புண்ணியவான் பாட்டு மகிழ்ச்சியா இருக்கும் பாதாதி கேசம் அப்படியே வந்து அந்த அம்பாள் நிற்கிற மாதிரி நமக்கு தெரியும் சுவாமி பிறந்தது தொண்ட நாடு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை அந்த அப்புறம் அந்த திரு ஊரல் இதெல்லாம் திருக்கழு குன்றம் எல்லாம் தொண்ட நாடு அவர் பிறந்த பகுதி அழகா பாடுறாரு பாருங்க தொண்டிபுரத்துக்கு சிறப்புலாத காஞ்சி மாநகர் அப்படி சுவாமி பல்கலைக்கழகம் இருந்திருக்கு பல்கலைக்கழகம் இருந்த இடம் காஞ்சிபுரம் அதனால கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர் வடமொழியில் ஒரு சுலோகம் திருமாலான் பெண்களில் சிறப்பானவள் ரம்பையான் அவர் போய் ரம்ப பார்த்துட்டு வந்தாரு என்னவோ தெரியல அவருக்கு ஒரு ஆசை அப்படி பெண்களில் சிறப்பானவள் ரம்பை ஊர்களில் சிறப்பானது காஞ்சி அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட திருத்தலம் பழையனூர் நீலி வரலாறுன்னு ஒரு வரலாறு அந்த பகுதி மக்கள் பெருமையை காட்டக்கூடியது காஞ்சிபுரத்தை ஒட்டி தொண்டை நாடு பொதுவாக இது தொண்ட நாட்டு சிறப்பு அப்புறம் காஞ்சிபுரம் வரும் தொண்டை நாட்டில் எழுபது வேளாள பெருமக்கள் ஒரு குடி எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒருத்தன் ஒரு குழந்தையோட கையில் ஒரு மந்திர வாளோட வந்தான் யாரு என்னன்னு கேட்டாங்க அவன் சரியில்லாத ஆளு பெண்டாட்டிய விட்டுட்டு வேற ஒரு திட்ட போயிட்டான் பெண்டாட்டிக்கு கோபம் வந்துருச்சு திட்டி இருக்கிறா பெண்டாட்டியை கொலை பண்ணிட்டான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டான் இவன் பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கிறான் அந்த பொண்ணு பேயாக பின்னால வந்திருக்கான் இவனுக்கு பயந்து போச்சு ஏன்னா பேய வந்துட்டு ஆற்றல் அதிகம் அடிச்சிடும் இதுக்காக ஒரு மந்திரவாதி கிட்ட போய் மந்திர வாங்கிட்டான் மந்திர இருக்கிற வரைக்கும் பேய் ஒன்றும் பண்ண முடியாதான் அப்படியே இந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டான் பழையனூருக்கு வந்தா அங்க இருக்கக்கூடிய பெருமக்கள் நீ பத்திரமா இருியா உன்ன நாங்க பாத்துக்கிறோம் இல்லை இல்லை பேய் பொல்லாது அதனால் என் குழந்தைய கொன்று என்னை கொன்றும் இந்த மந்திர வாழ் என்கிட்ட இருக்கணும் ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் எழுபது பேர் இருக்கிறோம் ஒருத்தள் ஒன்றும் ஆகாது நாங்கள் அவனுக்கு காவலாக இருக்கிறோம் சொல்லி ஒரு அறைக்குள்ள அவனை படுக்க வச்சு இந்த மந்திர வாழையெல்லாம் தூக்கி வேறு இடத்துல வச்சு தூங்க வச்சு வெளியில் காவலுக்கு இருந்தாங்க பேய் உள்ளே போய் ராத்திரி அடித்து கொண்டு வச்சவனை எழுபது பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா நாங்கள் அடைக்கலப்பொருளை காப்பாற்றாமல் விட்டு விட்டோம் பேர் நெருப்பில் பாய்ச்சிட்டாங்க எங்காவது உண்டா சேக்கடாறு சுவாமி அந்த ஊர் தொண்டை நாடு சேரமான் பெருமாளுடைய மனைவி தொண்ட நாட்டுக்காரி சேரராஜாவுக்கு பொண்ணு கொடுத்தவங்க தொண்ட நாட்டுக்காரங்க சேரராஜாவுக்கு மைத்துணன் முறை சொல்லிவிட்டு சேக்கடார் என்ன பண்றார் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாலு வகை நிலம் அங்கே நாலு வகை நிலமும் இருக்கான் நாலு நிலத்தின் பெருமையை சொல்லி அங்க உள்ள கோயில்களை ஒரு பட்டியலை கண்ணப்ப நாயனருடைய வரலாறு நிகழ்ந்ததே குடும்பத்தேவர் இருக்கிறாரே அந்த திரு காலத்தி மலை தொண்ட நாட்டில் இருக்கு ஒரு சின்ன மலை அங்கே ஒரு சிவலிங்கம் மரகதலிங்கம் இப்ப திருவிடைச்சுவரம் என்பதும் திருப்போரூர் கந்தசாமி கோயில் இருக்கே அதுக்கு பக்கத்துல இருக்கு திருவிடைச்சுரம் சிவலிங்கம் ஒளிமயமான மரகதலிங்கம் தீபாராணி பொழுது பல தெரியும் சிவலிங்கம் திருவடைச்சுரம் மூணாவது திருக்கழு அங்க உள்ள ஒரு ஊரணியில பனிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சங்கு வெளியில வரும் எடுத்த சங்கெல்லாம் வச்சிருக்காங்க போய் பாருங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தீர்த்தத்துல சங்கு வரும் திருக்கழுக்குன்றம் தெரிய கெட்டு போச்சு ஒரு காலத்தில் எனக்கு தெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நான் எம் கா முடிச்சுல வேலை பார்த்துக்கிட்டு அப்போ திருக்கழுக்குன்றத்துக்கு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தான் அறுபத்தி எத்தனை வருஷம் நாப்பத்தொம்பது வருஷம் ஆச்சு அப்போ ரெண்டு கடுகு வந்து சாப்பிட்டு போகும் திருக்கழுக்குன்றம் மூணாவது பெருமை என்ன தெரியுமா மாணிக்க பெருமானுக்கு இறைவன் இன்னொரு முறை காட்சி கொடுத்த ஸ்தலம் காணனி வந்து காட்டினாய்கழு நேர் பட மண் சுமந்த பேருந்து சிறுநாயினும் கடையாய வெங்கனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய்கழு குன்றிலேன் திருக்கழுக்குன்றிலே என்னை ஆட்கொண்டாய் அந்த திருக்கழுக்குன்றம் இருக்கிறது தொண்ட அப்புறம் முல்லை நிலம் முல்லை நிலையினா காடும் காடு சார்ந்த இடமும் அதுக்கு தெய்வம் வந்து பெருமாள் பெருமாள் கும்பட்ட சிவபெருமான் திருமுல்லை வாயில இருக்கார் திருமுல்லை வாயில் எங்க இருக்கு அம்பத்தூருக்கு பக்கத்துல இருக்கு ஆவடி அம்பத்தூர் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல திருமுல்லை வாயில் அந்த தொண்ட ராஜா யானையில் வந்தானான் கீழே இருந்த முல்லை கொடி யானை காலை பிடிச்சுக்கிச்சான் முல்லை கொடிக்குள்ள யானை காலை விட்டு எடுக்க முடியாம தவிச்சுதான் ராஜா பார்த்தானா முல்லை கொடியை வெட்டுனானா வெட்டுனா ஒரு சிவலிங்கம் கோயில் கட்டி இருக்கா வடதிருமுல்லை பேரு தென் திருமுல்லை வாயில் இருக்கு இது வட திருமுல்லை அது அங்க இருக்கு திரு ஊரல் தெரியுமா இப்ப தற்கோலம் அந்த ஊருக்கு தக்கோலம்னு பேரு சாமிக்கு பக்கத்துல நந்தி வாயிலிருந்து ஒரு ஊற்று தண்ணீர் வரும் அது சாமி பக்கம் போய் அப்படி சுத்தி திரும்பி வந்து இன்னொரு நந்தி வாயில போய் சேர்ந்துடும் ரொம்ப ஆச்சரியமான அமைப்பு திரு பேரு அதெல்லாம் எங்க இருக்கு திரு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு இதெல்லாம் முல்லை நிலம் மருத நிலம் மருத வயலும் வயல் சார்ந்த இடமும் பாலாறு பாலாறு ஓடுதான் இந்த வைகை மாதிரி தான் பாலாறு எங்கள் மதுரை வைகைக்கு ஒரு சிறப்பு உண்டு என்ன தெரியுமோ எப்பவும் மண்ணுதான் ஓடும் பாணிக வாசக சாமி காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் வைகை ஆற்று தண்ணி ஒரு காலம் கடலில் போய் சேராது தண்ணி இருந்தால் தண்ணி இருந்தா கூட கடலில் போய் சேராது அதான் முக்கியம் வைகையில் வெள்ளம் வருவங்க சமயத்தில் ஹெலிகாப்டரே அடிச்சுக்கிட்டு போயிருக்கு எனக்கு தெரிய வெள்ளம் வரும் வந்து நேர கடலுக்கு போகாது ராஜசிங்க மங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் அங்க ஒரு பெரிய கண்மாய் இருக்கு அந்த கண்மாய் நிறைய இந்த தண்ணி போகுமே தவிர ஒரு காலம் கடலுக்கு போகாது அந்த கண்மாய் அவ்வளவு பெருசு வைகை கடலோடு கலக்காது ஒரு புலவர் அழகா சொன்னார் வைகை ஏன் கடலோடு கலக்காது தெரியுமா கடலோடு சண்டை வைகைக்கும் கடலுக்கு என்னையா சண்ட இந்த கடல் அயோக்கிய என்ன அயோக்கியம் எங்க சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த அயோக்கிய இவங்க கூட சேரப்படாது சேரலாமா அயோக்கியம் கூட சிவபெருமானுக்கு பெருமாளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தேவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்கள் சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த கடல் அதனால சேரக்கூடாது நாடு இடப்பாக இருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரியிடம் புகுதா வைகையே வாரி இடத்தும் பலத்தும் இருபுறத்தும் வாழ்ந்து நடத்தும் தமிழ்ப்பாண்டி நாடு பழைய பாட்டு அது மாதிரி பாலாத்துல தண்ணியே வராது ஆனால் தோண்டுனா ஊத்துல தண்ணி வரும் அது எப்படி இருக்கு தாய் மார்புல பால் இருக்குது உங்களுக்கு தெரியுதா தெரிய வாய் வச்சப்பறம் வைக்கொறி போல் மல்லர் வேனிலின் மணல் திடர் பிசைந்து கை வருட வெள்ள நீர் இரு மறுங்கு கால் வலிமிதன் பள்ள நீள் பருமடை உடைப்பது பாலி பாலாறு பாலி அது மருதம் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்கே உள்ள திருத்தலங்கள் ஒன்று திருவல்லம் திருவல்லத்திலே ஒரு மௌன சுவாமிகள் ஒரு பெருஞ்சித்த ரொம்ப நாள் வாழ்ந்து வந்தார் திருவள்ளம் என்பது ஒரு ராஜா அங்கே காஞ்சனகிரின்னு ஒரு ஊர் பக்கத்தில் இன்னைக்கு ஒரு மலை இருக்கு அங்கே இருந்து அசுரன் சண்டைக்கு வந்தாங்க சிவபெருமான் அங்க இருக்க நந்தியை பார்த்து நீ போய் சண்டை போடுனாரா நந்தி போய் சண்டை போட்டு அவனை கொன்று விட்ட நந்தி இன்னும் கிழக்கு பார்த்தே இருக்கும் சிவபெருமானுக்கு முதுகு காட்டிக்கிட்டு சிவபெருமானுக்கு முகத்தை காட்டாது சிவபெருமான் கிழக்கு பார்த்து இருப்பாரா நந்தியும் கிழக்கு பார்த்தே இருக்கும் அந்த ஊர் திருவல்லம் திருவள்ளம் எங்க இருக்கு ராணிப்பேட்டைக்கு பக்கத்திலே இருக்கு திருவள்ளம் ராணிப்பேட்டை எல்லாம் பக்கத்தில் அடுத்தது திருமால் பேரு திருமால் பூசித்து சர்க்கரத்தை பெற்ற இடம் திருமால் பேரு சென்னைக்கு ரொம்ப பக்கம் பஸ் போகுது மூணாவது திருப்பாசூர் திருப்பாசூர் திருத்தணிக்கு போட பாதையில் இருக்கு மூங்கில் அடியில் முளைத்த மூர்த்தி அம்பாளுக்கு பேர் தெரியுமா அந்த ஊரில் சிவன் கோயிலில் அம்பாளுக்கு பேரு தம் காதலி எங்கையாவது பேருண்டா இப்படி தம் காதலி சிவருமான் சொன்னாரா இவள் தம் நம் காதலின்னு அவளது அழகா இருப்பாள் அம்பாள் பெருமாள் கோயில் ஒரு தாயாருக்கு பேர் தெரியுமா திரு நின்ற ஊர்ல திரு நின்ற ஊர்ன்னு ஒரு ஊர் இருக்கு மெட்ராஸு கிட்ட திரு நின்ற ஊர் நம்ம பூசலார் நாயனார் இருந்த ஊர் இருதயாதிஸ்வரர் கோயில் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் அந்த ஊர் பெருமாளுக்கு பக்கத்தில் தாயார் தாயாருக்கு பேர் தெரியுமா என்ன பெற்ற தாயார் என்ன வார்த்தை பெற்ற தாயார் சைவத்திலே இதெல்லாம் மருத அடுத்து நெய்தல் நிலம் பட்டியல் போடுறாரு பாருங்க குறிஞ்சியில என்ன முல்லைகளை என்ன மருதத்தில என்ன நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் நம்ம மயிலாப்பூர் மகிழாப்பூர் கடல் சார்ந்த இடம் தானே அம்பாள் மகிழாக வந்து வழிபட்ட திருத்தலம் பூம்பாவையை எழுப்பிய சுவாமி அந்த ஊருக்கு வந்தார் பேய் கரும்பு இனித்தது குழிக்குள்ள போனார் முடிஞ்சது சிவலிங்கமா மாறிட்டார் திருவற்றியூர் ராமலிங்க சுவாமி அங்க போய் வழிபட்டார் அம்பாள் சோறு போட்டால் திருவற்றியூர் ஒன்னு தெரியுமா அந்த சமயத்துல ராஜாவுக்கு கொஞ்சம் முறையா கொச்சாம் பணம் எல்லா கோயிலுக்கும் கொடுக்கக்கூடிய படித்தரத்தை பாதியா குறையிட்டானா முதல்ல கோயிலில் கையை வச்சிருக்கேன் அப்பவே இந்த பழக்கம் ஆரம்பிச்சிருச்சு முதல்ல கோயிலில் கையை வச்சிட்டேன் கோயிலுக்கு கொடுக்கற படித்தரத்தை எல்லாம் பாதியாக்கு ஒரு கட்டளை வந்துருச்சான் ஒரு ஓலை ஓலை எல்லா இடத்துக்கும் போயிடுச்சான் திருவொட்டியூருக்கு வந்துதான் திருவொட்டியூரில் ஓலையை வாங்கி பார்த்தா மேலே திருவொட்டியூர் நீங்களாக அப்படின்னு யாரோ வரிப்பழந்து எழுதியிருக்காங்க கணக்கம் கையெழுத்து இருக்கு கணக்கம் எழுதினேன் யார் எழுதனா சிவபெருமான் எழுதுறாராம் திருவற்றியூர் நீங்களாக மற்ற ஊருக்கெல்லாம் இந்த ஆணை செல்லும் இது ஒரு எக்ஸப்ஷன் அதனால சிவபெருமானுக்கு எழுத்தறியும் பெறுவான்னு வேறு எழுதிய எழுத்தறியும் பெருமானே எழுத்தறியும் பெருமானே யார் பாடுறா ராமலிங்க சாமி அப்படி பாடுறார் எழுத்தறியும் பெருமான் அப்படின்னு நீங்க எழுதினாலே அந்த திருவற்றியூர் அங்க இருக்கு நம்ம சங்கிர நாச்சியார் கல்யாணம் பண்ண திருவற்றியூர் அதுக்கு பக்கத்தில் திருமயிலை அங்கிட்டு திருவான்மையூர் இதெல்லாம் கடற்கரையை ஒட்டிய தலங்கள் இப்படிப்பட்ட நாடு தொண்ட நாடு எத்தனை பாட்டுங்கிறீங்க இந்த தொண்டை நாட்டுக்கு எல்லா சிறப்புன்னு சொல்லிவிட்டு அந்த ஊர் மக்கள் எப்படியா கனவுல கூட தீமை நினைக்க மாட்டாங்களாம் நம்ம நனவுல கூட நன்மை நினைக்க மாட்டான் நமக்கு அவங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க தீயை என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ அந்த தொண்டை நாட்டில் எல்லோரும் போற்றக்கூடிய நகரம் காஞ்சிமா நகரம் இனிமே காஞ்சிபுரத்து சிறப்பு வருது காஞ்சிபுரத்துக்கு என்ன சிறப்பு அம்பாள் காமாட்சி தான் சிறப்பு அந்த கோயிலில் அந்த ஊரில் எந்த கோயில்லையும் அம்பாள் சன்னதி கிடையாது எல்லா சுவாமியும் புறப்பாடாகி காமாட்சியை சுற்றிட்டு போகணும் வரதராஜ பெருமாளாக இருந்தாலும் வந்து காமாட்சி கோயிலை சுற்றிட்டு தான் போவார் இந்த அமைப்பு தெரியுமா ஒரு பக்கம் காமாட்சி ஒரு பக்கம் ஏகாம்பரேஸ்வரர் நடுவில் முருகப்பெருமாள் நேர அந்த கோயில மேல போய் பிளேன்ல நின்று ஏகாம்பரேஸ்வர் காமாட்சி கோயில் நடுவில் முருகப்பெருமான் குமரக் கோட்டம் சென்னையில கந்த கோட்டம் காஞ்சிபுரத்தில் குமர கோட்டம் பார்த்தா எப்படி இருக்கும் அம்பாள் ஒரு பக்கம் சிவபெருமான் ஒரு பக்கம் முருகன் நடுவில் சோமாஸ்கந்த மூர்த்தியா இருக்கும் தமிழ்ல மூணு புராணங்கள் பெரிய புராணம் என்பது சிவம் திருவளையாடல் புராணம் என்பது சக்தி கந்தபுராணம் என்பது முருகன் கும்பிட்ட புண்ணியமா ஆர்முக நாவலர் எழுதினர் திருவளையாடல் புராணம் மதுரை மீனாட்சி கந்த புராணம் முருகப் பெருமான் மூனையும் படித்தோம்னா சோமாஸ்கந்த மூர்த்தியை உமையோடும் கந்தனோடும் கூடிய மூர்த்தியை வழிபட்டதாக பொருள் காஞ்சிபுரம் அப்படிப்பட்ட திருத்தலம் அம்பாள் சிவபெருமான பார்க்கறான் கைலாசத்தில் என்ன கேட்கறா நீங்க விரும்பக்கூடிய வழிபாடு எது நமக்காக கேட்கறா அருமையான பாட்டு எண்ணில் ஆகவம் எம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள எனக்கு மற்ற வேண்டாம் என்னை யாரு வழிபாடு பண்றானோ அவனுடைய வழிபாடு தான் எனக்கு பிடித்தது வழிபாடுக்கிற அம்பாள் நான் உங்களை பூஜை சிவபெருமான கேட்டார் இந்தியாவில் நான் எங்க போய் பூஜை பண்ணலாம் நீ காஞ்சிபுரத்துக்கு போ மாமரத்தடைய உட்கார்ந்து பூஜை பண்ணு காஞ்சி மாமரத்தடையில் தவம் செய் என்ன புத்துல இருக்கேன் பெரிய இடம் நீ அங்க வந்து தங்கிக்கலாம் பாம்பு புத்து அதுல அம்பாளுடைய காட்சி பூஜை எங்கே கம்பை மா நதி கரை கம்பை நதி கம்ப நதி கரையில ஒரு சிவலிங்கம் அமைத்தாள் அழகான சிவலிங்கம் சிவலிங்கத்துக்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பூஜை ஒரு நாள் என்ன ஆச்சு அவளுடைய அன்பு சிவபெருமான் திருவடி வரைக்கும் பரவிட்டு அங்கிருந்து கம்பமா நதியில வெள்ளம் வந்துருச்சு நம்மளா இருந்தா வெள்ளம் வந்தா என்ன செய்வோம் சிவபெருமான் அப்படியே விட்டுட்டு ஓடிடுவோம் சிவபெருமான வெள்ளம் கொண்டுகிட்டு போவோம் நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு ஓடி போயிடுவோம் அம்பாள் என்ன பண்ணா தெரியுமா வெள்ளம் வந்த உடனே இந்த சிவபெருமானுக்கு பக்கத்துல வந்தா இருக கட்டி பிடிச்சிட்டா ஏன் வெள்ளத்துல போனா ரெண்டு பேரும் போறான் சிவலிங்கம் போற பொழுது நானும் போயிடணும் நான் இருக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனா எனக்கு மூச்சு இருக்கிற பொழுது சிவலிங்கம் போகக்கூடாது அப்படியே இருக தொழிவிட்டான் என்ன வெள்ளம் வேகமா அடிக்குதா இருக தழுவிட்டான் இந்த சிவபெருமான் இருக்காரு விவரமான ஆளு இது வரைக்கும் சிவலிங்கமா இருந்தார்ல அவ இருக தழுவுன உடனே அப்படியே ஒரு ஆண் மகனா நின்னுட்டார் எதிர்த்தாப்பன அந்த பொண்ணுக்கு வெக்கமாக போச்சு சிவலிங்கம்னு நினச்சி தழுவ போனால் இது ஒரு ஆண்மகனால இருக்கார் அதுவும் இருக தழுவிட்டான் தழுவ நிலையில் என்னாச்சா இவர் உடம்பு முழுக்க விபூதி அணிஞ்சிருந்தாரா அவள் மார்பு தழும்பு இவர் மார்பில் ரெண்டு தழும்பு வச்சுதான் கட்டி இந்த கையில் இருக்கிற வளைத்தழும்பு இருக்குல்ல அது இவர் முதுகில் விழுந்துச்சான் அப்படி விழுகிறாப்பில் இவர் உடம்பை குழஞ்சி கொடுத்தாராம் அதனால் இவருக்கு பேர் தழுவ குலைந்த தலைவர் வளை தழும்பும் முளைத்தழும்பும் பெற்று தழுவாராம் என்ன கொலைபெருமான் ஏகாம்பரீஸ் உடம்புல அந்த இடம் மேனி குலைந்து காட்டினார் விளைந்த கொள்கையினார் எம்பிராட்டிக்கு மெல்லியலானார் கம்பையாறு கால விழுந்து கும்பிட்டுனான் ரெண்டு பேரையும் அம்பாள் கேட்டாலாம் கல்யாணம் பண்ணிக்கூஜைய சிவபெருமான் சிரிச்சாரா நீ எனக்கு பண்ற பூஜை என்னைக்கு முடியும் ஏங்க அம்பாள் பண்ற பூஜை ஆண்டவனுக்கு முடியுமா நம்ம பூஜை முடியும் காலம்போட பூஜை எப்போ மணி அடிப்பான் விறுவிறுன்னு சட்னி வாசம் அடிச்சா மணி விறுவிறுன்னு அடிச்சிருவோம் ஆமா சரி அறம் செய்ய வேண்டும் சரி இந்தா ரெண்டு நாளை நெல் வச்சுக்கோ இக சௌபாக்கியம் கொடுக்கிறதுக்கு ஒரு நாளை பர சௌபாக்கியம் கொடுக்கிறதுக்கு ஒரு நாளி முப்பத்தி அறங்களும் செய்வபெருமான் கொடுத்த நாடி நெல்லை வச்சு முப்பத்தி ரெண்டு தர்மங்களும் செய்தாளாம் வாரியார் சொல்றார் வீட்டுக்காரரு குறைவா பணம் கொடுத்தா கூட பொண்டாட்டி அதை வச்சு எல்லாத்தையும் கெட்டிக்காரத்தனமா நிறைவா செய்யணும் அப்படிங்கறத காட்டுறதுக்கு காமாட்சி ரெண்டு நாடி நெல்லை வச்சு முப்பத்தி ரெண்டு அறங்களும் அவளது ஆற்றலாம் சைவ காஞ்சி இதெல்லாம் இப்ப சொன்னதெல்லாம் வைஷ்ணவ காஞ்சி வரதராஜ பெருமான் கோயில் சமண காஞ்சி சமணர்கள் இருந்த பள்ளி பௌத்த காஞ்சி கலியுகத்திலே இப்போ இருபதாம் நூற்றாண்டிலே அறிஞர் அண்ணா வாழ்ந்த பகுதி பகுத்தறிவு காஞ்சி எல்லாம் வந்துருச்சு சைவ காஞ்சி வைணவ காஞ்சி சமண காஞ்சி பௌத்த காஞ்சி பகுத்தறிவு காஞ்சி காஞ்சிபுரம் முழுக்க அப்படித்தான் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லிவிடுறேன் காஞ்சி பரமாச்சாரியார் நூறாண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காமாட்சியை தன் குழந்தையா பாவனை பண்ணுவாராம் குழந்தையா பாவன பண்ணி அவளுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க மணிகளை உட்கார்ந்து இருப்பானா இது யாருக்கு தெரியும் அவளுக்கு தெரியும் பரமாச்சாரியாருக்கு தெரியும் ஒரு நாள் ஒரு பாட்டி பூஜை பாக்க வந்தா தை மாசம் வெள்ளிக்கிழமை அந்த பாட்டி ஓரத்தில் பேத்தியை வச்சுட்டு உட்காந்துருக்கான் இங்கே பூஜை நடந்துக்கிட்டே இருக்குது அந்த பேத்தி குழந்தை அப்படி பார்த்துது பாட்டி அந்த டாட்டா மடியில் ஒரு குழந்த உட்காந்துருக்குல்ல எங்கடி அந்த பூஜை பண்ணுறாருல்ல அவர் மடியில் ஒரு குழந்த தெரியலையா உனக்கு ஒரு பச்சை பாவாடை கட்டி இருக்குல்ல இந்த பாவாடை ரொம்ப நல்லா இருக்குல்ல எனக்கு இந்த பச்சை பாவாடை ஒன்று வாங்கி தர்றியா சும்மா இரு அவர் மடிகளை குழந்தையாவது பேசாதே பாட்டிக்கு தெரியல பேத்திக்கு தெரிஞ்சிருச்சு கண்ணிலே அன்பிருந்தால்தான் கல்லிலே தெய்வம் வரும் பேசாம இரு பரமாச்சாரியார் பார்த்துட்டார் ஒரு ஆளை கூப்பிட்டு என்னமோ சொல்லிவிட்டார் மடத்து அதிகாரி ஓடி வந்தான் பாட்டி உங்களையும் குழந்தைமும் வெளியில போல்றார் பெரியவா இன்னும் பூஜை ஆகதியே நீங்க போங்க ரெண்டு பேரும் வெளியில வர்றாங்க அந்த மடத்து அதிகாரி கூடவே வர்றாரு ஜவுளி கடைக்கு கூட்டிகிட்டு போ சொன்னார் பெரியவர் ஜவுளி கடைக்கு போயாச்சும் குழந்தை உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ குழந்தை அப்படி சுத்தி பார்த்தது காஞ்சிபுரத்துலயா பட்டு கடைக்கு பஞ்சம் எங்க பார்த்தாலும் ஜவுளி பட்டுத்த நம்ம ஊர்ல வாங்குற பட்டு பட்டுன்னு போயிடும் காஞ்சிபுரத்து பட்டு நல்லாவே இருக்கும் அப்படிம்பாங்க நல்ல கனமா இருக்கு வெயிட்டா இருக்கும் பட்டு குழந்தை பார்த்தது ஆ இந்த பச்சை பட்டு பாவாடுதான் அந்த குழந்தை கட்டி இருந்ததுன்னு பாட்டிக்கு ஒன்னும் புரியல அந்த பாவாடையை எடுத்தது மனத்திலேருந்து பணத்தை கொடுத்து பாவாடையை வாங்கியாச்சு குழந்தைக்கு எடுத்துக்கிட்டு போங்க உடனே அந்த பாவாடையை கண்டுங்கோ ராத்திரி வீட்டுக்கு போய் அந்த குழந்தைக்கு அந்த பச்சை பட்டு பாவாடையை கட்டி குழந்தை ராத்திரி எல்லார்ட்டையும் காமிச்சு சந்தோஷமாக ஒரு ஆட்டை ஆடி எதிர்த்தவடு அடுத்தவடு நண்பர்கள் எல்லாருக்கும் காமிச்சு ராத்திரி சாப்பிட்டு கட்டின பச்சை பட்டு பாவாடையோடு ஆசையாக தூங்கிருச்சு முடிஞ்சது பாவாடை புதுசாக இருக்குது குழந்தை பழசா போச்சு முடிஞ்சு போச்சு குழந்தை இறந்து போச்சு பதினாறு நாள் கழிச்சு பாட்டி ஓடி வந்து பரமாச்சாரியார் கார்டை விடுத்தான் பரமாச்சாரியார் சொல்றார் என் மடியில காமாட்சிய குழந்தையா பாவனை பண்ணுவேன் அது எனக்கு தெரியும் அவளுக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது இந்த குழந்தை கண்ணில பட்டுருச்சு அப்போ இந்த குழந்தைக்கு நன்மை தீமை இருவனை ஒப்பு வந்து விட்டது இனிமே பிறவி கிடையாது நமக்கெல்லாம் எத்தனை பிறவி இருக்கோ இதுவரைக்கும் அதுக்காகத்தான் பாவாடைய கட்ட சொன்ன ஞாபகத்துல வச்சுங்க ஆசைப்பட்டதுக்கெல்லாம் பிறவி எடுக்கணும் நம்ம பட்ட ஆசைகளுக்கெல்லாம் பிறவி எடுத்தா உலகம் அழிஞ்சாலும் நம்ம ஆசை கணக்கு அழியாதே ஆசை கொஞ்சமா நஞ்சமா யோசிச்சு பாருங்க ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் துன்பங்கள் திருமூலர் சொன்னார் புத்தரா தானே சொன்னார் எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படை ஆசைன்னு எங்க போய் சொன்னார் தெரியுமல்ல கயாவில் போய் சொன்னார் நம்மாலும் அதுக்கு முன்னால திருமூலர் திருவாவூரத்துறையில சொல்லி முடிச்சிட்டு போயிட்டார் ஆசை தான்டா எல்லாத்துக்கும் காரணம் இந்த குழந்தை பச்சை பட்டு பாவாடைக்கு ஆசைப்பட்டது அதுக்காகத்தான் பாவாடையை கட்ட சொன்னேன் அந்த குழந்தை கணக்கு முடிஞ்சு வச்சு பாட்டி உனக்கு எனக்கும் என்னைக்கு முடிய போகுதோ அந்த புண்ணியவான் எந்த ஊர் காஞ்சிபுரம் விநாயகப் பெருமான் காவல் பைரவர் காவல் முருகன் காவல் ராத்திரி சந்திரகாந்த கல்லில் சந்திரன் ஒளி பட்ட உடனே தண்ணீர் கொட்டுமா அந்த ஊர்ல அது எப்படி இருக்குமா சிவபெருமானை பார்த்து அடியார்கள் கண்ணீர் விருளாப்பில் இருக்குமா சேர்க்கலார சுவாமி பாடுறார் அந்தனர் வீதி அரசர் வீதி வணிகர் வீதி வேளாளர் வீதி எல்லா வீதிகளையும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார்களா நூற்றி பத்து பாட்டு தொண்ட நாடு காஞ்சிபுரத்து பெருமை அடுத்து பதினெட்டு பாட்டு அடியார்கள் வரலாறு இப்போ நம்ம வரலாறுக்குள்ளே போகிறோம் அவ்வகைய திருநகரம் அதன்கண் ஒரு மறுங்குபுரத்திலே ஒருத்தர் இருந்தார் இவ்வுலகில் பிறப்பதனால் ஏகாதி குலத்து உள்ளார் ஏகாதின வண்ணார்னு அர்த்தம் சலவத் தொழிலாளி அப்படி உள்ளார் செவ்விய அன்புடை மனத்தார் ரொம்ப அன்பர் சீலத்தின் எறி ஒழுக்கமானவர் மைவிரவு கண்டரடி வழி தொண்டர் உலரானார் சிவபெருமானுடைய திரு தொண்டர் ஒருத்தர் என்ன செய்வார் அடியார்கள் சொந்த பேரு தெரியாது இது தொழிலாள வந்த பெயர் வன்பினாலே வந்த பெயர் இயல்பினாலே வந்த பெயர் திருக்குறிப்பு தொண்டர் என்ன செய்வார் அடியார்கள் வந்தா துணி அழுக்க அருந்தா வாங்கி பன்னார் இந்தியா துவைச்சு கொடுப்பார் அந்த காலத்தில் எல்லார்டையும் பணம் வாங்கி நான் கோயில் கட்டுறேங்கிறது எல்லாம் கிடையாது அவங்களால என்ன முடியுதோ அடியார்களுக்கு அதை செய்யறது திருவோடு பண்ணி கொடுங்க நீங்க வேளாளரா சோறு போடுங்க அப்படித்தான் நீங்க ஏகாதியாரா துணியை துவைச்சு கொடுங்க உங்களால் முடிஞ்ச காரியத்தை அடியார்களுக்கு செய்யுங்கள் இவர் என்ன செய்வார் குறிப்பறிஞ்சு வெளுத்து கொடுப்பாராம் சிவபெருமான் பார்த்தான் அங்கிருந்து ஒரு அடியார் வேஷத்துல வந்துட்டார் ஒரு துணி கட்டி எடுக்கார் சும்மா கருப்புன்னா அப்படி கருப்பு அடுப்புல போட்டா கூட ஏரியாது அவ்வளவு வெள்ளையா இருக்கு துணி சிவபெருமான் திருமேனிக்கும் அந்த துணிக்கும் அவ்வளவு வித்தியாசம் சிவபெருமான் திருமேனி செ எம்மான் அந்த துணி அவ்வளவு கருப்பு ஒரு அழுக்கடைஞ்ச துணி கருப்பு துணி கட்டிட்டு வந்து நிற்கிறார் மாதவ வேடம் அடியார் தானே இழைச்சிருக்கீங்க இந்த துணி ரொம்ப கருப்பா இருக்க ரொம்ப அழுக்கா இருக்கே நான் இந்த கண்டைய கழுவி கொடுக்கட்டுமா கண்டையினை தந்தருளும் கழுவை என்றார் இந்த துணியை நான் துவச்சு கொடுக்கட்டுமா அப்பா இதுல உள்ள அழுக்கை எடுக்க முடியாது அடியார்கள் தப்பு பண்ணிட்டா ஆண்டவன் சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்ன சத்தியத்தை மீறிட்டா உடனே ரெண்டு கண்ணும் போயிடும் நமக்கெல்லாம் அப்படி இருந்தா என்ன ஆகும் ஒரு நாளைக்கு எத்தனை சத்தியத்தை மீறோம் யோசிச்சு பாருங்க கண்ணு போனால் ஒரு பேருக்கு கண் இருக்காது எல்லாம் பொட்டையாகத்தான் இருக்கணும் ஊரில் யோசிச்சு பாருங்கள் ஏன் நம்மளையெல்லாம் விட்டு பிடிக்கிறாரு எந்த அறியும் இல்லை அது வெள்ளை கந்தையில் பட்ட ஒரே ஒரு கருப்பு நம்மது வெள்ளக்கந்தையே கறுத்து போச்சு அவ்வளவு தகராறு அவ்வளவு குற்றங்கள் அடுத்த பிறவிங்கிற நெருப்புல போட்டா இந்த பிறவிங்கிற சட்டை சுத்தப்படும் அடுத்த பிறவி கொடுத்துட்டா இவனை திருத்தணும் இந்த பிறவியில திருத்தறது எடுக்க ஒண்ணாது எனினும் யான் மெய்கொண்ட குளிர்க்கு உடைந்து விடமாட்டேன் மழை காலம் ரொம்ப குளிர்து அதனாலதான் இத வச்சிருக்கிறேன் நீங்க துவைக்கிறதா இருந்தா சூரியன் மறைகிற போது கொடுத்துடணும் சூரியன் மறைஞ்சிட்டா குளிர் தாங்காது என்னால தாங்க முடியாது மலைவாக மறந்துடாதீங்க அப்படி நீங்க கொடுக்கலன்னா இந்த உடம்புக்கு துன்பம் பண்ண பாவம் உங்களுக்கு தெளிவா சொல்லிவிட்டார் சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள துணி வரணும் நம்ம டோபியிட்ட சொல்றோம் இல்ல அப்படி துணி வல்லா இந்த உடம்புக்கு நீங்கள் துன்பம் கொடுத்தீர்கள் அடியார்களுக்கு துன்பம் கொடுத்த பாவம் உங்களுக்கு சரி போனார் மலர் சூழ்ந்த ஒரு கொலா துவைச்சார் அழுக்கு வந்துட்டே இருக்கு வெள்ளாவியில் வச்சார் நீர் வெள்ளாவியில வச்சார் ஓரளவுக்கு போனச்சு திரும்ப துவைச்சார் திரும்ப வெள்ளாவியில் வச்சார் ரொம்ப கஷ்டம் மத்தியான வரைக்கும் கஷ்டப்பட்டார் கொஞ்சம் தெரிஞ்சது பிற்பகல் ஆயிற்று சாயந்தரம் மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் இருந்தாங்ல போடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மழை பெஞ்சா ஒன்றும் செய்ய முடியாது மழை விடவில்லை ஆறு மணி ஆறரை மணி ஏழு மணி இருட்டு ஆரம்பிச்சிருச்சு மழை அப்பத்தான் விடுது அவர் அங்கிருந்து வர்றார் இது இனிமே காய வைக்க முடியாது என்ன மழை கொட்டுது ராத்திரி நேரம் ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு அடியாருக்கு நான் துன்பம் செய்து விட்டேன் தீராத பாவம் பேசாம அவரை விட்டுருக்கலாம் அவர் அப்பவே சொன்னார் இப்போ நான் தவறு செய்து விட்டேன் என்ன செய்தது கந்தை புடைத்திட எற்றும் கற்பாறை விசை தலையை சிந்தை எடுத்து எற்றுவன் இந்த பாறைகளையே முட்டிக்கிட்டு செத்து போயிருவேன் அடியார்களுக்கு என்ன பெருமை தெரியுமா ஒரு குறிக்கோள் வைத்திருப்பார்கள் அந்த குறிக்கோள் நிறைவேறாவிட்டால் உயிரை விடுவார்கள் நம்ம குறிக்கோளை விட்டுருவோம் நமக்கு அவளுக்கு அதான் வித்தியாசம் டிரைவ் பண்ணி பார்ப்போம் முடியலையா போய் பாத்துக்குவோம் அப்படி கிடையாது அடியாருக்கு சாப்பாடு போடணுமா போட்டே ஆகணும் போட முடியலையா உயிரை விட்டுருவேன் அதான் குறிக்கோள் அதனாலதான் அவங்க பேரை கொண்டாந்து பெரிய பிரணத்திலே சேர்க்கிட பெறுமான் இப்படி பாடுறார் அந்த குறிக்கோள் அப்படி உறுதி அப்படி கந்தை புடைத்தானே தவச்சேன் இத்தனை காலமா இதுல சார் தவச்சேன் எடுத்து அடிச்சடிச்சு தவச்சன ஒரு சின்ன விஷயம் செஞ்சு ராபர்ட் கிளைவ்னு ஒருத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு ஒட்டி இந்தியா விக்டோரியா மகாராணியின் நேர் ஆட்சியின் கீழ் வந்தது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க விட்டுட்டாங்க சிப்பாய் கழகம் வந்த உடனே நேர் ஆட்சி ராணியினுடைய ஆட்சி அவ அங்க இருந்து கவர்னர் ஜெனரல் அனுப்பிச்சான் முதல்ல வந்த கவர்னர் ஜெனரல் யாரு தெரியுமா ராபர்ட் கிளைவ் ரொம்ப பெரிய அறிவாளி நம்மாலும் ஒருத்தன் ஒரு வெள்ளக்கல்ல இருக்கேன் தெளிவா தெரியுது நினைச்சவரு தனியாயத்தை எங்க போய் சொல்றது அவரு நம்மளை ஆட்சி பண்ணார் பாரதியார் சொல்லுவார் முப்பது கோடி பேர் இருக்கிறோம் முப்பது கோடி பேர் இங்கிலாந்து மேல எச்சியல் துப்பினா இங்கிலாந்து ஒற்றுமை இல்லை பாரதி அது மாதிரி இப்போ கல்லு இந்த கல்ல பார்த்தார் இதுவரைக்கும் வேட்டியத்தான தவச்சேன் அடியார்கள் துணியத்தான தவச்சேன் இதுல மோதிக்கிட்டு உயிரை விட்டுற அதே வேகத்தில தலையை கொண்டாந்து மடால் விட்டுறார் ஒரு முட்டுக்கு தாங்காதுங்க அடி விழல ஒரு கை ஊடால் அடிக்குது நடுவில் அணிந்த கை வளைத்தழும்புள்ள கை யாரு வளைத்தழும்பு ஏகாம்பரேஸ்வரர் கை தழுவ குலைந்த தலைவர் இல்லையா வளை தழும்பு அந்த கை சிந்தை எடுத்தெற்றுவன் என்று அணைந்து செழும்பாறை விசை தன் தலையை புடைத்து அப்பாரை அப்பாறை தன்மருங்கு வந்து எழுந்து பிடித்தது அனி வலை வளை தழும்பர் மலர் சங்கை கை குறுக்கல வந்துருச்சு யாரு கைன்னு பார்த்தா சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் நான் தான் வந்தேன் அழுக்கு துணியெல்லாம் நம்ம துணிதான் இப்ப பாரு துணி அழுக்கு வெளுத்துருச்சு வெள்ளை ஆயிடுச்சு அழுக்கு மட்டுமா வெளுத்துது அவர் வாழ்க்கை அதுவும் வெளுத்துது ஆமா இந்த துவைக்கிறதுனா என்ன அர்த்தம் ஆடை அழுக்க போக்குறது அர்த்தம் இல்லை இரு வினை நல்வினை தீவினை மும் மலம் ஆணவம் கண்மம் மாயை ரெண்டு பிறப்பு இறப்பு இதெல்லாம் நம்மகிட்ட உள்ள அழுக்கு நல்வினையும் அழுக்குத்தான் தீவினையும் அழுக்குத்தான் தேவையா கருப்பா இருந்தா தேவடியா அழுக்கு அழுக்குத்தானே யோசிச்சு பார்க்க தெருவில் போறேன் காக்கா எச்ச முட்டிருச்சு வெள்ளையாத்தான் இருக்கு பரவாயில்ல வெள்ளையாத்தான் இருக்குன்னு விட்டுட்டா போறேன் நல்வினைங்கிறது வெள்ளையா இருக்கிற அழுக்கு தீவினைங்கிறது கருப்பா இருக்கிற அழுக்கு ஆனவன் கண்மம் மாயை அதுவும் அழுக்கு இறப்பு பிறப்பு அவ்வளதையும் அகற்றினாரான் இருவினை மும்மல மும்மர இருகும் பகை இரவியொடு பிறவிவர் பெருமாள் அருகு நுனி பனியனைய சிறியது பெரியதொரு ஒரு திருப்புகள் பாட்டு நீளமான பாட்டு இருவினை மும் மலமும் அற ரெண்டு வினை மூன்று மலம் இரவியொடு பிறவி எல்லாம் அற்றுப்போக தொண்டர்கள் ஆடை அடுக்கை அகற்றுவார் போல் இதையெல்லாம் அகற்றினார் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அறிவித்தோம் எல்லாருக்கும் அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நீடி என மண்ணுலகு பிரியாது வைவம் இப்படியே மேல வந்துடு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டார் சித்திர மாதம் சுவாதி நட்சத்திரம் திருவருட்சில் வரும் ஞாபகத்துக்கு வருதா சிவாஜி கணேசன் ஞாபகத்துக்கு வர்றாரா அதில் ஒரு பாட்டெல்லாம் போடுவாங்க ஏ பி நாகராஜனை ரொம்ப பாராட்டணும் பல வரலாறுகள் பெரியவருவான சொல்லி தெரியாத வரலாறு எல்லாம் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சிது திருக்குறிப்பு தொண்டருதம் மடியார்க்கு மடியேன் அடுத்தது யார் தெரியுமா புகழ்பெற்ற வரலாறு சண்டீசன் கோயிலுக்குள்ள போனா எல்லா சாமியும் கும்பிட்டு கடைசியா ஒரு சந்நிதியில் வந்து கைய மூணு முறை ஓங்கி தட்டுறோம் இது வரைக்கும் பண்ண புண்ணியத்தை கூட தட்டி விட்டுறோம் தட்டவிடாது சண்டீசருக்கு முன்னால கையை ஓங்கி தட்டவே விடாது அவரு பூஜை பண்றாராம் பூஜைய கெடுத்து நான் ராமச்சந்திரன் வந்திருக்கேன் இது என்ன வம்பு ராமச்சந்திரன் வந்திருக்கிறான்னு பகவானுக்கு தெரியாதோ அப்படின்னு அவர் பூஜையை தடுத்து சொல்லிட்டு மறந்துடாதீங்க எதையும் எடுத்துக்கிட்டு போகல அவர் தான் இன்சார்ஜ் ஒரு கும்பிடு போட்டு போயிடணும் அவளை தான் முடிவை இந்த புரிதற்கமைக்கும் பொருளன்றி மின்னும் கலன் ஆடைகள் பிறவும் வேறு தனக்கென்றமையாமே மண்ணும் தலைவன் பூஜனையில் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூஜனை கொள்ளும் தூயோன் அடித்தாம் அறை தொழுவாம் அவருக்கு என்ன ஆடை கிடையாது சிவபெருமான் சூடி ஆடை அவருக்கு அவருக்குன்னு மலர் கிடையாது சிவபெருமானுக்கு சூட்டிய மலர் அவருக்கு எல்லாம் சிவபெருமானுக்கு கொடுத்துட்டா அது ரெண்டு இடத்துக்கு போகலாம் ஒன்னு வில்ல மரத்தடிக்கு போகணும் இல்லைன்னா சண்டீசருக்கு போகணும் சண்டீச பதம்ங்கிறது ஒரு பதவி ஒரு போஸ்ட் கலெக்டர் அது மாதிரி ஒரு போஸ்ட் அது இவருக்கு அந்த பதவியை கொடுத்தார் சிவபெருமான் சண்டீசருக்கு சண்டீசர் அப்படி என்ன பண்ணனார் திருச்சேஞ்சலூர்னு ஒரு சேர் சேயா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு பண்ணன திருத்தலம் முருகன் சிவபெருமானை வழிபட்ட தலங்கள் பல ஒண்ணு திருச்செந்தூர் நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள போனா முருகப்பெருமான் சன்னதிக்கு அப்புறம் பின்னாலே பஞ்சலிங்கம் இருக்கும் அஞ்சு ரூபா டிக்கெட் கொடுத்து உள்ள போகணும் நீங்க டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ள போகணும் இருக்கும் ஒரே வேர்வையா இருக்கும் உள்ள போய் பார்த்தா அஞ்சு லிங்கம் அற்புதமா இருக்கும் முருகப்பெருமான் பஞ்சலிங்க வச்சு கும்பிடுறார் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி அஞ்சு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்றாராம் பூஜை பண்ற பொழுது தேவர்களெல்லாம் வெளியில காத்து கடந்தார்களாம் தாரகாசுர சம்ஹாரம் முடிந்து விட்டது சூரபத்மன் வீரமகேந்திரத்திலே கோபத்தோடு எழுந்தான் முதலில் இந்த தேவர்களை கொள்ளுவேன் அப்புறம் அந்த பல்முளைக்காத புள்ளையை கொள்ளுவேன் யாரு பல்முளைக்காத புள்ள உருகப் இது இதுக்கு அந்த ஊராணம் அப்படின்னு அலறினார்கள் அடியார்கள் கூப்பிட்டா அவ்வளவு சீக்கிரம் திரும்புவேன் செல்லும் அந்த எடுத்த பூவோட காட்சி கொடுத்தார் இன்னைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கையில ஒரு பூ இருக்கும் குமரகுருவர சுவாமிகள் அந்த பூவை பார்த்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பேச ஆரம்பித்த பொழுது பூமேவு செங்கமலர் புத்தேழுந்தேரமே தெய்வ பழமரையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நகதீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதி அந்தங்கடந்த நித்யானந்த போதமாய் கந்தர் கலிவண்பா பாடுறார் பூமேவுன்னு ஆரம்பிச்சார் எந்த பூ இந்த பூ முருகப்பெருமான் கையில வச்சிருக்கிறூருக்கு வருகிறார் முருகப்பெருமான் அதனாலே அந்த ஊருக்கு திருச்சேஞர் சம்பந்த பெருமான் முத்துப்பல்லக்கில் வந்தாரா இந்த ஊருக்கு வந்தவுடனே இறங்கி நடந்து வந்து கும்பிட்டாரா முருகன் மிதித்த இடம் இல்ல முருகன் அவதாரம் பண்ண இடம் இல்ல இந்த முருக பெருமான் பூஜை பண்ண இடம் இல்ல இவர் அவதாரம் என்ன செய்யறது வந்து வழிபாடு பண்றாராம் நடந்து வந்தாராம் திருப்பனந்தாளுக்கு பக்கத்துல இருக்கு திருச்சேங்கலூர் சிவபெருமானுக்கு சக்திகிரீஸ்வரர் பேரு அம்பாளுக்கு சகி தேவியார்னு பேரு தீர்த்தம் மண்ணி அந்த திருச்சேங்கலூருக்கு பக்கத்துல திரு ஆப்பாடின்னு ஒரு இடம் திரு ஆய்ப்பாடி அங்கே கிருஷ்ணன் இருந்ததெல்லாம் திரு ஆய்ப்பாடி இது ஆப்பாடி ரெண்டு ஒன்னு தான் ஆன்னா பசுன்னு அர்த்தம் அவ்வளவுதானு இதுவும் திரு ஆப்பாடி அது திரு ஆய்ப்பாடி சிறுமல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுவீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதைகளம் அந்த ஆய்ப்பாடி அங்கே இது ஆப்பாடி ஆப்பாடின்னா மாடு மேய்க்கிறாடா பிராமணர்கள் நிறைய மாடு வைத்திருந்தார்கள் ஏன் வீட்டுல மாடு இருந்தா மகாலட்சுமி இருந்தா பலன் பழைய காலத்துல மாடு என்ன செல்வம் நானுடை மாடு எனவே தரும் பரனை திருக்கான பேர்ல சுந்தரர் பாடுறார் தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர் காவன ஆகும் பாடுறார் மாடு செல்வம் அந்த காலத்துல இவருக்கு என்ன செல்வம் தேரும் ரெண்டாயிரம்மாடுங்கப்பா பெரிய மாட்டை வச்சுதான் செல்வம் மேடி செல்வம் கோழைப்படாது மாடுதான் அந்த காலத்தில் பிராமணர் வீடுகள்ல நிறைய மாடு ஏன் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு அஞ்சும் கொடுக்கிறது மாடு பால்வனும் நெய்வனும் தயிர்வனும் கோமதம் கோமயமானும் கோசலமானும் ஆமா சாணம் விபூதி அது கருப்பா இருக்கிற சாணம் நெருப்புல போட்ட வெள்ளையாயிருக்கிற போட்டா கருப்பாயிருக்கு ஒரு நாள் ரொம்ப கருப்பா இருப்பாரா பொண்ணு பேசினாங்களாம் பொண்ணோட அப்பா கேட்டாராம் பையன் எப்படி இருப்பாரு பல பலன் இருப்பாரா அவர் படுக விட கருப்பா இருப்பாரு வச்சுங்களேன் எப்படி சொல்றது இதை ஒன்னும் சொல்ல முடியல பையன் எப்படி இருப்பாரு ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சாராம் இது மாதிரி வெள்ளையா இருப்பாரா இத நெருப்பில் போட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருப்பாரு அவ்வளவுதானே அது மாதிரி சாம்பல் திருநீர் சாணத்தில் இருந்து வரக்கூடியது எல்லா குற்றங்களையும் மாற்றுவது சாணம் நம்ம வீடுகளில் யாராவது இறந்து போய் தூக்கிட்டா அந்த இடத்த சாணத்தை போட்டு மெழுகுவார்கள் ஆபத்தா போச்சா ஒரு வீட்டில் போட்டு மெழுகி வேள்வி பண்ண வீட்டை பாதிக்கலையா போபால் டிசாஸ்டர் எத்தனையோ வருஷம் ஆச்சு இந்தியாவில் எதுக்கு சொல்ல வந்த பசுமாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு திரு ஆய்ப்பாடி திரு ஆய்ப்பாடிகளே அந்தணர்கள் சண்டீசருக்கு பிள்ளையாருக்கு பிள்ளைகள் மூத்த பிள்ளையாருன்னு பேரு முருக பெருமானுக்கு இளைய பிள்ளையாரு பேரு சம்பந்தருக்கு ஆளுடைய பிள்ளையாரு பேரு பட்டினத்தாருக்கு பட்டினத்து பிள்ளையார் ூர் பிள்ளையார் பேர் பிள்ளை அஞ்சு பேரா திரு நம்ம சண்டீசர் திருச்சேங்கலூர் பிள்ளையார் அந்தனர் குளம் அரு தொழில் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் அஞ்சு அந்தனர் தொழில் வேதத்தை சொல்லி கொடுக்கிறது முதல்ல அவங்க படிச்சுக்கிறது அது ஓதல் அடுத்த வாழ்க்கை சொல்லி கொடுக்கறதே அது ஓதுவித்தல் வேதம் வந்து முழுக்க முழுக்க சொல்லித்தானே வந்தது எழுதார் கிளவின்னு அதுக்கு பேர் ஜப்பான்லேருந்து ஒரு நாலு பேர் திருவண்ணாமலைக்கு வந்தாங்க திருவண்ணாமலையிலே அந்தன பெருமக்கள் ராமணாசுரமத்திலே இருக்கிறாங்க அந்த அந்தன பெருமக்கள் வேதம் சொல்கிறவங்க இந்த ஜப்பான்காரன் என்ன பண்ணால் நீங்கள் வேதத்தை முழுக்க சொல்லுங்கள் நாங்கள் டேப்பில் ரெக்கார்டு பண்ணிவிடுறோம் அப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பண்ணக்கூடாது அவங்க என்ன பண்ணாங்க ஜப்பான்காரன் பணம் கொடுக்குறேங்கிறான் எண் கொடுக்குறேங்கிறான் நிறைய விட்டுறவும் கூடாது இந்த வேதத்தை சொல்லவும் முடியாது என்ன செய்யலாம் நாலு பேர் திட்டுவாங்க பணத்தை விட்டுறப்படாது ரமண பகவானுடைய சன்னிதானத்தில் நாங்கள் சொல்கிறோம்ட்டான் ரமணர் அப்ப இருக்கிறார் ரமணர் சன்னிதானத்தில் சொன்னா என்ன பிரச்சனை இல்லை அவரு கேட்டுக்கிட்டு தானே இருந்தாரு அப்போ அவர் அதை பெர்மிட் பண்ணி தானே அர்த்தம் ரமண பகவான் பெர்மிட் பண்ணிட்டாரு அதான் நாங்க சொன்னோம் எங்க மேல ஒன்னும் குத்தம் இல்லைன்னு தப்பிச்சுக்கலாம் திட்டம் போட்டாங்க இது ரமணருக்கு தெரியாது ஏற்பாடு ஆயிடுச்சு எல்லாம் செட்டப் எல்லாம் பண்ணி வச்சு ரெண்டு பேரும் பாட உட்கார்ந்துட்டாங்க ரமண பகவானை கூப்பிட்டு உட்கார வச்சாங்க என்ன இதெல்லாம் கேட்டார் எல்லாத்தையும் சொன்னாங்க ஒரு பார்வை பார்த்தா அவ்வளதையும் தூக்கி போடு எந்திரிச்சு போயிட்டார் வேணும்னா நீ தனியா உட்காந்து சொல்லு இங்கே வைக்கிற இது என்ன ஏமாத்துற விஷயமா எவ்வளவு தெளிவு பழவான் ரவணர் அப்புறம் அந்த வேதத்தை டேப்பில் எடுக்கிறத விட்டுட்டாங்க டேப்பில் எடுத்தா பல மாதிரி ஆகிடும் இப்போ எல்லாம் வந்துருச்சு இப்போ வீட்டில் டேப் போட்டு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு அப்போ அப்படி எல்லாம் கிடையாதான் எதுக்கு சொல்ல வந்த இதெல்லாம் ஓதல் வேட்டல் வேட்பித்தல் வேள் செய்வது மற்றவனுக்காக வேள் செய்கிறது அடுத்தவனுக்கு கொடுக்கிறது வாங்கிக்கிறது அறு தொழில் செய்யக்கூடிய பிராமணர்களை பாருங்க சேக்கலார் செம்மை வெண்ணீற்று ஒருமையினார் ஒரு மனதோட விபூதி பூசுறவங்க இரண்டு பிறப்பின் சிறப்பினார் ஒன்னிலிருந்து ஏழு வரைக்கும் பாட்டு அந்தவர்களுக்கு ரெண்டு பிறப்பு இருபிறப்பாளர் பொழுதறிந்து நுவல நக்கீரர் திருமுருகாற்றுப்படை இருபிறப்பு என்ன அர்த்தம் பூனூல் போடுறதுக்கு முன்னால அவர் சாதாரணப்பட்ட பிராமணர் இவர்கள் வாழ் அடக்கப்பட்டு அடக்கியவர்கள் அஞ்சு புலன் ஓடுதல் நமக்கு இதை அடக்கியவர்கள் ஆறு தொழில் செய்பவர்கள் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் ஆறு தொழில் செய்பவர்கள் ஏழு உலகம் போற்ற வாழ்பவர்கள் ஒன்னிலிருந்து ஏழு வரைக்கு ஆய் அந்த பெருமை செம்மை வெந்நீட்டுமையினார் இரண்டு பிறப்பின் சிறப்பினார் நான்கு வேதமுறை பயின்றார் தம்மை ஐந்து புலனும் பின் செல்லும் தகையார் அறு தொழிலில் மெய்மை ஒழுக்கம் ஏழு போற்றும் வரையார் விளங்குவது அக்ரகாரம் அந்த மாணவர்கள் தெரியுமா சோழ நாட்டு ராஜா அஞ்சு ஊர்ல வந்துதான் பட்டம் கட்டிக்குவானாம் பட்டாபிஷேகம் திருமுடி சூட்டு விழா பண்றமல்ல அஞ்சு ஊர்ல தான் சோழ நாட்டு ராஜா மணிமுடி சூடிக்கொள்வாராம் ஒண்ணு வணிகப் பெருமக்கள் கரங்களினாலே காவிரிப்பூம்பட்டினத்துல ரெண்டு திருவாரூர்ல மூணு உறையூர்ல நாலு கருவூரில் அஞ்சு சேங்கலூர்ல சேர்க்கலார் பாடுறார் அஞ்சு சிதம்பரத்தில் கூட இல்லைங்க இந்த அஞ்சு ஊர்ல தான் சோழ நாட்டு ராஜாக்கள் மணிமொழி சூடிக்கொள்வார் நம்பர் ஒன் காவிரிப்பூம்பட்டினம் நம்பர் டூ திருவாரூர் நம்பர் த்ரீ உறையூர் நம்பர் ஃபோர் சேங்கலூர் நம்பர் ஃபைவ் கருவூர் இந்த அஞ்சு ஊரில் இது முக்கியமான ஊர் அந்த ஊரில் எப்படி பண்ணின் பயனாம் நல்லிசை பாலின் பயனாம் இன்சுவை பண்ணுக்கு பலன் என்ன நல்ல இசை பாலுக்கு பயன் என்ன நல்ல ருசி கண்ணுக்கு பயன் என்ன ஒளி கருத்துக்கு பயன் என்ன எழுத்தஞ்சு கருத்து எப்ப நல்லா இருக்கும் அஞ்சலித்து சொன்னா நல்லா இருக்கும் விண்ணுக்கு பயன் மலை வேதத்தின் பயன் சைவம் இது எப்படி இருக்கு வேதத்துக்கு பயன் சைவமா வேதங்கிறது ஆறு சைவம்ங்கிறது துறையா துறையில நின்று தானே குளிக்கணும் இல்லாட்டி ஆறு அடிச்சுக்கிட்டு போயிடும் வேத நெறி தலை தோங்க மிகு சைவ துறை விளங்க சேக்கிலார் அதனாலே விண்ணின் பயனாம் பொலிமலையும் சைவமும் போல் மண்ணின் பயனாம் அப்பதி மண்ணுக்கு பலன் அந்த வளத்தின் பெருமை வரப்புடைத்தோம் வேதத்தின் முடிந்த பொருள் சைவம் அந்த ஊர் அப்படிப்பட்டது அந்த ஊர்ல ஒரு பிராமணர் அவருக்கு எச்சதத்தன்னு பேர் அவர் எப்படியா பாம்பு மாதிரியான் ஏன் அப்படி பாம்பு மாணிக்கத்தையும் கொடுக்கும் நஞ்சையும் கொடுக்கும் அவர் நல்லதும் செஞ்சிருக்காரு கெட்டதும் செஞ்சிருக்கார் நல்வினையும் தீவினையும் நிறைய நல்வினை பயன் என்ன ஒரு நல்ல புள்ள புறந்தது நல்ல புள்ளை புறக்கணும்னா நல்வெளி சிங்க இருக்கணும் நினைப்பில் வச்சுங்க பண்டை வாக்கியம் படுதலை வாக்கியம் பாக்கியவானுக்கு பொண்டு வாக்கியம் புள்ள வாக்கியும் புண்ணியவானுக்கு புண்ணியம் பண்ணாதான் நல்ல புள்ள பிறக்கும் புண்ணியம் பண்ணாதான் நல்ல பண்டாட்டி கிடைப்பான் கண்ணதாசன் அழகா சொல்லுவார்ல மனைவி அமைவதெல்லாம் கொடுத்தாற்றி அது கடவுள் வரமும் கொடுப்பார் சமயத்தில் சாபமும் கொடுப்பார் தெரிஞ்சுக்கோர் எச்சதன் காசிப கோத்திரத்து அந்தனர் பிள்ளையை பெற்றது நல்வினை சிவபூஜைக்கு இடையூறு பண்ண போறானே அது அவன் பண்ண தீவினை வேல்யனாய் வந்தவன் இவன் பொண்டாட்டி பவித்திரை பவித்திரைனா ரொம்ப தூய்மையானவள் அர்த்தம் பற்றை எரியும் பற்று வர சார்பாய் உள்ள பவித்திரை இவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது விசார சருமன் என்ன பேரு விசார சர்வன் வீட்டு எப்படி நம்ம இருக்கிற காலனைக்கு ஒரு ஆள் வந்துட்டா அஞ்சு ஆறு பேர் வந்திருக்காங்களே இவங்க தண்ணி எல்லாம் புலங்கிடுவாங்களே அதுக்குள்ள நம்ம தண்ணியை புடிச்சு வீட்டுல வச்சுக்கணுமே விசாரிப்போம் ஆன்ம விசாரணையா என்ன நான் பகவான் ரமணர் சொன்ன ஒரே வார்த்தை கேள் நான் உடம்பா என் பேரு போடுறாங்களே அதுவா நான் யாருங்கிறது உள்ளே இருக்கிற ஆன்மா இது எத்தனை பேருக்கு தெரியும் ஆனா என்னை அடிச்சு விட்டான் அடிக்க முடியுமா என் உடம்பத்தை அடிக்கலாம் என் ஆன்மாவை தொடர முடியுமா முடியாது உடம்பு அடிச்சதே என்ன அடிச்சுட்டான் அப்போ நானுங்கிறது உடம்புன்னு தப்பால் நினச்சிவிட்டோம் நானுங்கிறது எது ராத்திரி தூங்குகிற பொழுது நல்ல தூங்குனேன் சார் சுகமாக இருந்தது அந்த எது அனுபவிச்சதோ அதுதான் அந்த ஆன்மா தூங்குறபோது அது எங்கே போயிருக்குன்னு தெரியுமா உச்சம் தலைக்கு போய் உட்கார்ந்துருக்கும் திருமந்திரம் தூங்குற பொழுது ஆன்மா எங்கே இருக்கும் இந்த உச்சந்தலைக்கு மேலே போய் உட்கார்ந்து இருக்கும் ஆன்மா வழியில் போயிட்டா இந்த பய போனம் மாதிரி தூங்குறேன் அந்த ஆள் தூங்குற அம்பாருங்க மாதிரி தூங்குறேன் சொல்கிறமா இல்லையா ஆன்மா அங்கே போயிடுச்சு சிவபெருமான் அங்கே இருக்கார் அம்பாள் அங்கே இருக்கிறா இதுக்கு மேலே பன்னெண்டு அங்கலம் அந்த இடத்துக்கு மேலோட உட்கார்ந்து இருக்குமா எப்போ தூங்குற பொழுது ஏன் இந்த உடம்பை விட்டுட்டு போறது எப்படின்னு எடுத்துக்க ஒரு நாளைக்கு ஃபைனலாக எடுத்துக்கிட்டு ஓடி போயிடும் அப்புறம் உடம்பு போயிடும் இப்படித்தானே தூக்கங்கிறது ரிகர்சல் சாவுங்கிறது ஃபைனல் நம்ம அது புரியாமல் உட்காந்துருக்கோம் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விடிப்பது போலும் பிறப்பு திருவள்ளுவர் என்ன தெளிவா சொல்றதுனா என்ன அஞ்சு வயசுல இந்த விசாரணை ஏழு வயசு பூணூல் போட்டார்கள் பிள்ளைக்கு அப்பவே ஆடும் கடல் நடராஜ பெருமான் மீது பக்தி வந்தது சேர்க்கிடல் சிறிய பெருந்தகையார்னு பேர் வச்சா ஏழு வயசு பிள்ளைய பின்ன என்ன பேர் வைக்கிறது அழகில் கலையின் பொறுக்கு எல்லை ஆடும் களலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தனையில் தெளிந்தார் சிறிய பெருந்தகையார் ரொம்ப மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி நடராஜா நடராஜா நடராஜா எப்ப பார்த்தாலும் நடராஜ பெருமான் நினைப்பு மனத்திலே எம்பெருமான் ஆடிக்கொண்டே இருக்கிறார் இந்த பையன் ஏழு வயசு பையன் வேற சொன்ன விசார சருமன் அப்படி தெருவில் போயிட்டு இருக்கிற பொழுது ஒரு ஆளு ஏழு எட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு போறான் அந்த ஊர்ல தான் மாடு அதிகம் மாட்டை மேய்ச்சிக்கிட்டே போறான் ஒரு கண்ணுக்குட்டி ஒரு மாட்டை வந்து இடிச்சிருச்சு இந்த மாடு கோபத்துல இந்த ஓட்டிக்கிட்டு போனான் பாருங்க அவனை வந்து முட்டிருச்சு தாங்கு மாவனுக்கு எடுத்தான் கையில உள்ள பெரம்ப அடி அடின்னு அடிச்சுட்டான் இந்த மாட்டு மகாபாவான் வல்லர் பெருமான் சொல்லுவார் நீ மாட்டை அடிச்சின்னா அடுத்த பிறவியில் அது மனுஷனாக பிறக்கும் நீ மாடாக பிறப்ப அவ்வளதும் வாங்கணும்பார் ஒரு ஆள்கிட்ட நான் சொன்னேன் இது ஒரு ஆள் மாட்டை அடிச்சுட்டேன் அடித்தோடனே எனக்கு கோபம் வந்துருச்சு ஏ அடுத்த பிறவியில் நீ மாடாக பிறப்ப அந்த மாடு மனுஷனாக பிறந்து உன்னே அடிக்கும் அதான் இல்லைண்ணா ஏண்டான்னு போன பிறவி அப்படித்தான் இருந்துச்சு அதுக்குத்தான் இப்போ கணக்கு என்ன ஒன்றே திருத்த முடியாது போறான்ட்டு வந்துட்டு நான் எப்படியாவது திருத்தலாமான்னு பார்த்தேன் பசுமாட்டு அடிக்கப்படாது ஏன் தெரியுமா ஏன் தாய் கூட பிள்ளைக்கு பால் கொடுக்க மறந்துடுவான் மறுத்துருவான் பசு மாடு எல்லாருக்கும் பால் கொடுக்குது நாலு காம்பு இருக்குல்ல மடியில ரெண்டு காம்பு கண்ணுக்குட்டிக்கு ரெண்டு காம்பு நமக்கு அதான் நியாயம் பிடிச்சு கறந்துறேன் கண்ணுக்குட்டிக்கு ஒன்றும் கிடைக்கல கடைசியில அதனால தானே அந்த பசுமாட்டுக்கு அவ்வளவு பெருமை எல்லா உயிர்களிலும் சிறந்தது பசு தீர்த்தங்கள் எல்லாம் பசுமாட்டில இருக்கு தேவர் முனிவர் அவ்வளவு பேரும் பசுமாட்டில் இருக்காங்க பசுமாட்டின் தலையிலே சிவபெருமான் இருக்கிறார் ரெண்டு கொம்பு இருக்கல்ல ரெண்டு கொம்புக்கும் கீழே திருமாலும் பிரம்மாவும் இருக்கிறாங்க இந்த நடு நெற்றி இருக்குல்ல அப்படி பசுமாட்ட தடவை கொடுப்போம் பாருங்க நடு நெற்றி அம்பாள் பராசக்தி உமை இருக்கிறாள் அது மூக்கு இருக்குல்ல நாசி நுனி இந்த மூக்க நான் பாருங்க அதிலே முருகப்பெருமான் இருக்கிறார் ரெண்டு காதுகளிலும் அஸ்வினி தேவர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு கண்களிலும் சூரியனும் சந்திரனும் இருக்கிறார்கள் பல்லிலே வாயு பகவான் இருக்கிறார் நாக்கிலே வருணன் இருக்கிறான் பசுவின் இதயத்திலே சரஸ்வதி இருக்கிறாள் பசுவின் கழுத்திலே இந்திரன் இருக்கிறான் பசுவின் கபாலத்தில் யமன் இருக்கிறான் பசுவின் முழங்கால்களில் நான்கு மருத்துகள் இருக்கிறார்கள் பசுவின் குதத்தில் சாணி போடுறா மகாலட்சுமி இருக்கிறாள் பசுவின் கோசலம் ஆகாய கங்கை பசுவின் கோமயம் யமுனை கோசலம்னா நீர் கோமயம்னா சாணா யமுனை வயிற்றில் பூமாதேவி மடியில் கடல்கள் அப்படின்னு யாரு சொல்ற சிவ தருமோத்திரம் ஒரு நூல் அதுல சொல்லி இந்த நூலை வாங்குறதுக்கு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் அந்த பாடு வட்டார அந்த காலத்துல கிடைக்காத நூல் படிக்கணும் நம்ம கிடைச்ச நூலையே படிக்க மாட்டேங்கிறமே கிடைக்காத நூல் சிவ தர்மோத்திரம் அதை வாங்கி படித்து எழுதியிருக்காருங்க இவ்வளதும் ஒரு பசுமாட்டை பார்த்தா இவ்வளவு பேரையும் பார்த்தா ஆயர்களுக்கு என்ன பெருமை கோனார்களுக்கு காலையில் எந்திரிச்சு பசுமாட்டின் பின்பக்கத்தில் முடித்தா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அதுக்காகத்தான் வீட்டில் பசு வளர்க்கறது காலையில் எந்திரிச்சு மேம்ீடுதான் அவங்களுக்கு பெருமை அசுத்தம் அகற்றக்கூடியது பசுஞ்சாணம் ஆவினு கருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் அப்பர் சுவாமி வாக்கு அஞ்சு அபிஷேகம் கொடுக்கிறது யாரு பசுமாடு திருநீரு சாணம் அஞ்சு அபிஷேகம் விடைத்தேவர் குளம் ரிஷப தேவருடைய குளம் அதனாலே பசுமாட்டுக்கு ரொம்ப மரியாதை பசுமாட்டு அடிச்ச உடனே அடி இவர் மேல விழுந்தாப்பில் இருந்துச்சான் யாருக்குள்ள விசார சருமன் அந்த பையன் இனிமே மாட்ட நான் போனா நீ என்ன மேய்க்கிற பசுமாட்ட எந்த அடி அடிக்கிற எல்லார்டையும் வந்தார் பிராமணர்கள் மாடு மேயா்மாட்டை இந்த ஆள் அடிக்கிறான் நீ வேதம் ஓத வேண்டியவன் இல்ல நான் மாடு மேய்க்க போறேன் ஒரு நல்ல காலம் இந்த மாட்டை நான் மேய்க்க போறேன் நீங்கள் உத்தரவு கொடுங்கள் எனக்கு எந்த கூலியும் தர வேண்டாம் கூலி வேண்டாமா வேண்டாம் அப்ப இவன் தான் தான் அந்த காலத்தில் அப்படித்தானே கூலி வேண்டாம உடனே இவன் மேய்க்கலான்ட்டாங்க பிராமணர்களுடைய மாடுகள் எல்லாத்தையும் விசார சருமன் மேய்க்க ஆரம்பித்தான் பயிருக்கு மடைகோல் வந்தார் ஆணிரை காத்த அந்தனர் அதெல்லாம் முக்கியம் கோல் கயிறு குடுமி மாந்தோல் பூநூல் கோவனம் எப்படி இருக்கு ஆயர்களும் அந்தணர்களும் கம்பைன்டு ரெண்டும் சேர்ந்து வச்சு கோல் கயிறு ஆயர்கள் குடிமை பூநூல் அந்தோல் கோவணம் அதுக்கு கோவணத்துக்கு மேல மாந்தோல் அவ்வளவுதான் பசுமாட்டை மேய்க்க போறாரா பக்கத்தில் போவார் தடவி கொடுப்பார் அஞ்சலுத்த சொல்லு தடவி கொடுப்பார் பசுமாடை அப்படி பால் நிறைய கொடுக்கும் ஒரு பாசம் பசுமாட்டை வளர்த்தாலும் தெரியும் பிரியமா இருக்குங்க இரவும் பகரும் பசுக்கள் பால் சுரந்தன இதுக்கு முன்னால பத்து படி இருபது படி பால் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் ஆண்டாள் ஆச்சி வாக்கு நனைத்து இல்லம் சேராக்கும் நற்சல் வந்தங்காய் கனைத்திலும் கட்டெழுமை கன்று கிறங்கி நினைத்து நின்று பால் சோற நனைத்து சேராக்கும் நற்சல் வந்தால் மார்கழி மாசம் நினைக்க வேண்டிய பாட்டு அப்படி பால் பெருக்கெடுத்தது மறையோர்கள் மகிழ்ந்தார்கள் பிராமணருக்கு சந்தோஷம் ஏன் நேற்று காலை பலகாரத்துல காப்பிக்கு வந்த பால் இப்போ மூணு நாளைக்கு கிடைக்குது காலையில் கிடைக்குது மத்தியானம் கிடைக்குது ராத்திரிக்கு கிடைக்குது இவரை பார்த்த பசுக்கள் கன்றை கண்டது போல கரவாமே பால் சுரந்தன எரும மாடு கண்குட்டிய நினைச்சா பால் கொட்டிடுமா அது மாதிரி இவரை பார்த்த உடனே பால் சுரக்க ஆரம்பிச்சது யோசிச்சா இவ்வளவு பால் சுரக்குதே சிவபெருமானுக்கு இந்த பால அபிஷேகம் பண்ணலாமே சேஞ்ச நூல் ஒரு மண்ணால சிவலிங்கம் பிடிச்சார் பால எடுத்து வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சார் ஏன் மண் போயிடும் போயிட்டு போகுது நாளைக்கு ஆத்தி மரத்தடி மண்ணி ஆற்றங்கரை மண் சிவலிங்கம் சின்ன கோயில் எல்லாம் மண்ணனால கோபுரம் வழிபாடு ஒருமை நினைவு பசுக்கள் நிறைய பால் கொடுத்தன எல்லாத்தையும் அபிஷேகம் பண்றார் விளையாட்ட பூஜை வாயார பாட்டு பாலபிஷேகம் ஆண்டவனுக்கு பாலபிஷேகம் பண்ணனா நல்ல குழந்தைகள் பிறக்கும் முருகனுக்கு பாலபிஷேகம் பண்ணுறோமா இல்லையா ஏன் மரபு நல்லா இருக்கும் நான் சொன்னதை நீங்கள் நல்லா கேட்கணும் நான் குழந்தைகள் பறக்கும் சொல்லலை நல்ல குழந்தைகள் பறக்கும் சொன்னேன் ஆண்டொன்று போனால் ஆண்டு ரெண்டு தோன்றும் அது வேற விஷயம் நல்ல பிள்ளையா பிறக்கும் குடும்பத்துக்கேற்ற பிள்ளையா பிறக்கும் தொல்லையா பிறக்காது பிள்ளையா பிறக்கும் அதுக்காகத்தான் பாலபிஷேகம் பண்ணுறது கடவுளுக்கு பாலபிஷேகம் பண்ணனாரா ஒரு நாள் ஒரு பிராமணே அந்த பக்கம் போனவன் பார்த்துட்டாங்க ஆட பாவி பால பூரா மண்ணில் குட்டுறான் மண்ணு சிவலிங்கம்னு அவனுக்கு தெரியாது எங்க மண்ணில் சிவலிங்கம் இல்லையா அப்படி கேட்போம் மண்ணில் சிவலிங்கம் இல்லையா இருக்குல்ல சிவபெருமான் எல்லாத்திலையும் இருக்கார்ல்ல அப்படி என்ன மனசுதானே காரணம் ஒருத்தன் திருப்பதிக்கு போனான் திருப்பதி பெருமானை பார்த்து கும்பிட்டான் பக்கத்தில் ஒருத்தர் வேதம் படித்த பிராமணர் டேய் என்ன மாதிரி சாமியை சொல்லி கும்பிட்றான் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க விஷமா நான் என்னத்தை சொல்லி கும்பிடுறது அப்படியா இரு நான் இப்போ கும்பிட போறேன் பார்த்துக்கிட்டே இரு பத்மநாபா மரப்பிரபு பத்மநாபா அமரப்பிரபு பத்மநாபா அமரப்பிரபு அமரர்னா யாரு தேவர்களுக்கு பிரபு பத்மநாபன்னா என்ன அர்த்தம் கொப்பூலில் தாமரையை பெற்றவர் பத்மநாபா மரப்பிரபு அமரப்பிரபுங்கிறது பாவோடு சேர்ந்து மரப்பிரபு ஆயிடுச்சு பத்மநாபா மரப்பிரபு முடிச்சு பத்மநாபா மரப்புர பத்மநாபா காலையில மத்தியான சாயந்தரம் பத்மநாபன் நினைச்சபடி இந்த மரத்துலதான் பகவான் இருக்கிறார் நாலு வருஷம் ஆச்சு ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சா நல்ல லாபம் ஒரு கடை வச்சா ரொம்ப லாபம் வீடு வாங்கினான் கார் வாங்கினா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் குழந்தை குட்டி வசதியா போய் திருப்பதியில் இறங்கினே சொல்லி கொடுத்தீங்க நான் வீட்டுல ஒரு மரத்தை வச்சு சுத்திக்கிட்டே இருக்கேன் அந்த மரத்தில் இருக்கிற பெருமான் இதெல்லாம் கொடுத்தாரு என்ற முட்டா பயில நான் மரத்துல எப்பட சொன்னேன் பக்தனாபா மரப்ப அமரப்பட போடா நீ என்ன மரமாட்ட கடவுளை மரமாக்கிவிட்டியே பாவம் பண்ணிட்டியே நான் பாவம் பண்ணிட்டா பண்ணிட்டே வீட்டுக்கு வந்தான் மரத்தை கும்பிடல கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு உட்கார்ந்துட்டான் பெருமாள் அந்த பெரியவர் கனவுல போனார் வேண்டா அவனை போய் திருத்திட்டு வந்தே நீ ஏதோ உனக்குத்தான் தெரியுங்கிற அப்பல மரத்துல நான் இல்லையா மரத்துல நான் இல்லையா சொல்லு அப்படி என்ன ஒழுங்க கும்பிட்ட ஒழுங்க கும்பிட்டான் மரத்துல நான் இல்லையா சொல்லியா நீ பாட்டுக்கு அவனை திருத்திருத்த போக இப்ப பாரு உட்காந்து அழுது போய் சொல்லு மரத்தில் இருக்கிறேன்னு ஓடி வந்தார் ஆமா ஆமா மரத்தில் இருக்கார் பெருமாள் இப்ப தான் சொன்னார் எல்லா மரத்திலையும் அவர் இருக்கிறார் வணானி விஷ்ணு வனானி விஷ்ணுனா என்ன அர்த்தம் வனத்துல எல்லாம் பெருமாள் இருக்கிறார் அது மாதிரி என்ன தோக்கம் இப்போ மண் சிவலிங்கம் மண்ணுல சிவபெருமான் இல்லையா மரத்துல பெருமாள் இல்லையா மண்ணில் பால ஊத்துறான் போய் சொல்லிவிட்டான் எல்லா அந்தண்டர்களுக்கும் கோபம் வந்துருச்சு கூப்பிடுவங்க அப்பா எச்சதத்தனை வந்துட்டார் ஓம் புல்ல மண்ணுல பால ஊத்துறான் ஊத்த மாட்டானே ஊத்துறான் போய் பாரு அன்னைக்கு போய் மரண அப்படியே காத்துல மரத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டார் அவங்க அப்பா அப்பாவுக்கு என்ன பேரு பூஜைக்கு தெரியுமா திருவுடை களிகளே முருகப்பெருமான் குறாமரத்தின் கீழே இருக்கார் திருக்குறிகளின் உரைபோனே திருக்கை வேல் வடிவடகிய பெருமானே திருப்புகள் குறாமரத்தில் ஏறி மேலே உட்கார்ந்துட்டார் இவர் பாலபிஷேகம் பண்றார் குட நிறைய பாலு அஞ்சாறு குடம் வெறும் சிவலிங்கன் மண்ணு பிடிச்சி ஊத்திக்கிட்டே இருக்கார் வந்தது கோபம் அவனுக்கு ஆனால் பாவி எல்லாருக்கும் சேர வேண்டிய பாலை எடுத்துக்கிட்டு போய் மண்ணில் ஊத்திட்டே ஓடி வந்தார் முதுகில் அடிச்சார் தெரியல திருப்பி அடிச்சார் தெரியல மனசு கூட எங்க இருக்கு அபிஷேகத்தில் இருக்கு அதுதான் பூஜை நம்மளால முடியுமா என்னவோ ஒரு சத்தம் கேட்டால் பூஜையை பதில் நிறுத்திடுவான் எல்லாம் மனசங்க போயிடுச்சு வேற ஒண்ணும் தெரியாது மிஸ்டர் கியூரி மேடம் கியூரி ரேடியம் கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் ரெண்டு பேரும் ரேடியம் கண்டுபிடிச்சாங்களாம் அடுத்தவட்டுக்காரர் வந்தாரா முதுகுல அடிச்சாரா என்னன்னு நாங்களாம் மழை வேரி போச்சு அப்படியான் நாங்களாம் மழை வேனைஞ்சது தெரியாம ஆராய்ச்சியில உட்கார்ந்தவங்க தான் அதை கண்டுபிடிக்க முடியும் ரேடியத்தை எதுவும் இல்லாமல் ஆண்டவன்கிட்ட ஈடுபட்டவன்தான் பூஜையில் ஒழுங்கா இருக்க முடியும் அடிச்ச உடனே ஒண்ணும் புரியல அவனுக்கு கோபம் வந்துருச்சு அப்பனுக்கு இந்த பால் குடம் இருக்குல்ல காலால பால் குடத்தை எத்தனான் அபிஷேகம் பண்ண வேண்டிய பால் குடத்தை இவனோ எத்தி விட்டான் யாரோ தெரியல எடுத்தார் கையில் அந்த மாடு மேய்க்கிற கோல் வீசினார் கோல் மலுவாக மாறிற்று அவன் காலை வெட்டிற்று கால் வெட்டின உடனே ரத்தம் கொட்டிற்று புழுந்தான் இறந்து போய்விட்டான் அப்பா காலை வெட்டினது சரியா தப்பா அதுதான் பட்டி மண்டபம் இந்த தலைப்புல அதுதான் பட்டி மண்டபம் கண்டபோதே விரைந்திழிந்து கடிது சென்று கைத்தண்டு கொண்டு மகனார் திருமுதுகில் புடைத்து கொடிதாம் ஒழி கூற தொண்டு புரியும் சிறிய பெருந்தோன்றலார் தம் பெருமான் மேல் மண்டு காதல் அர்ச்சனையில் வைத்தார் மற்ற ஒன்று அறிந்திலள் திருமஞ்சன குடத்தை காலால இடறி சிந்தினான் கையால் கடைமைத்தலை நின்றான் கோபம் வந்தது கோலை எடுத்தார் மழுவாயிற்று எரிந்தார் வீழ்ந்தார் முடிஞ்சு ஆண்டவனுக்கு உரிய குடம் பால் குடம் அது எத்தக்கூடாது சாமிக்கு தீபாராதனை காட்டுற பொழுது தீபாராதனை அவர் முகத்துக்கு பக்கத்தில் போகக்கூடாது கோயிலில் தீபம் ஏற்றி வைக்கிற பொழுது சிலைக்கு காலுக்கு கீழே பக்கத்தில் ஏற்றி வைக்க கூடாது அது கல்லுன்னு நினைச்சா ஏற்றி வைங்க அது கடவுள்னு நினைச்சா தள்ளி வைங்க என் காளுக்கு கீழே வைச்சா எனக்கு சூடு தாங்குமா சீர்காழியில் ஒரு ஐயர் தங்குடுன்னு அவருக்கு பேர் கம்பன் விழா நடத்துவார் எங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் வேளா விளக்கி உபசரணம் பண்ணி சாப்பாடு போடுவார் புண்ணியவார் இளனி கொடுப்பார் இளனி எப்படி தெரியுமில்ல இளநியை வெட்டி கிணத்துக்குள்ளே போட்டுருவார் கிணத்துலேருந்து எடுத்துக் கொடுப்பார் சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சாப்பல நல்லா இருக்கு அந்த இளனி அப்படி பிரியமானவர் சுவபூஜை பண்ணுவார் அவர் பையன் என்ன பண்ணால் நைவேத்தியம் கொண்டாந்தான் சுட சுட சக்கர பொங்கல் ஆவி போகுது ஆவி பறக்குது கொண்டி விட்டூடா வைக்கிறீ சாமிக்கு நாக்கு சுடாது நம்ம சாப்பிடறாப்பு கொண்டா போடா புரியுதா சாமி கல்லு இல்ல நம்மளை மாதிரி அவருக்கும் சுடும் பால் குடத்தை எத்தனை உடனே சிவபெருமான் மனசுக்குள்ள இருக்காரா இந்த பால் குடத்தை எத்தின கோபம் தாங்கலை எடுத்தான் வீசினான் அது என்ன ஆயிற்று மலுவாக மாறிற்று அப்பா காலை வெட்டி விடுச்சு சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார் சிவனுக்குரிய மழு அவர் மகனாகிய இவருக்கும் உரியதாயிற்று இப்ப வெட்டினது கோலா மலுவா கோல் வெட்டியிருந்தா குற்றம் இவர் மேலே மலுவாக மாறி வெட்டினதுனால குற்றம் சிவபெருமான் மேல இன்னொன்னு சொல்றேன் அப்பா கால வெட்டினார சரியா தப்பா சரின்னு சொன்னா நம்ம பெயரைய கழுத்தே வெட்டிடுவாங்க யோசிங்க சரியா தப்பா அதுதான் இன்றைய தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு இப்ப பண்ண தப்புக்கு இப்பவே தண்டனை கொடுத்து விட்டா கணக்கு முடிச்சு வச்சு தண்டனை கொடுக்காம விட்டா இதுக்கு அடுத்த விரைவு எடுக்கணும் இவன் அப்பாவை எப்படி விட்டுட்டாருன்னு வச்சுங்க அவரு அடுத்த பிறவி எடுத்த நாய் பட்ட பாடுபட்டு கஷ்டப்பட்டு இப்பவே தண்டனை கொடுத்த உடனே சரியா போச்சான் அவங்க அப்பா சிவபெருமான் திருவடிக்க போயிட்டாரான் இது எப்படி இருக்கு தண்டனை முடிஞ்சு வச்சார் கணக்கு செட்டில் தப்புக்கு நன்மை முடிஞ்சு போச்சு வெட்டியாச்சு தண்டனை முடிஞ்சது சிவபெருமான் திருவடிக்கி அப்பா போயிட்டாரான் பெருமான் போயிட்டார் இனிமேல் இந்த பிறவிக்கு இவர் அப்பா போன பிறவிக்கு யார் அப்பாவோ அடுத்த பிறவியில யார் அப்பாவோ தெரியாது பகவான் ரமணருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறேன் நாங்களா பகவான் சிரிச்சாரா பிறந்த நாளா எந்த பெரவி புரந்த என்ன UEáveisángіз போனமமம என்ன Kemona அதுக்கு முந்துனமமமமижу yenத்தனையத க vloggingாருக்கு Сейчасicional உன்னிவா 1952 அப்பன sake அப்பன afin altreroid அλάுங்கள் என்னவா அப்பனவா ூருக் அbigதுவல்ல Miller அ festivalsைbart அ வreally overnight இன்னுமில்லை நே鹜்கள் நினைக்கிறேன் ஒன்று rememா Crispதானieben அப்பா ஒவ்வொரு பிறவிக்கணும் யார் அப்பா நான் தான் அப்பா அப்படிங்கிறார் தந்தை அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி நீ இனிமே தொண்டர்களுக்கு தலைவன் அனைத்தும் நாம் உண்ட கலமும் உடுப்பனமும் சூடுவனமும் உனக்காக நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நம்ம உடுத்திக்கிற துணி நாம் சூடக்கூடிய மாலை எல்லாம் அதற்கப்புறம் உனக்காக இன்றைய தலைப்பு உண்ட கலனும் உடுப்பனவும் உனக்காக யாரு சொல்றா சிவபெருமான் சொல்கிறார் நமக்குரியது உனக்கு சண்டீசனுமாம் என்று அங்கு அவர் பொன் தட முடிக்கு துண்ட மதிசேர்ச்சலை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார் கொன்றை மாலையை தன் கழுத்துல போட்ட மாலையை எடுத்து சண்டீசருக்கு சூட்டினார் எச்சதத்தன் சிவலோகம் போய்விட்டான் என்ன பசு கரவாமல் பால் சொறியும் கரவாமல் திருவருள் பொறிவான் பசுவுக்கு மடியில் தான் பால் வரும் இறைவனுக்கு கோயிலில் அருள் அதிகம் கிடைக்கும் எல்லா இடத்திலையும் கிடைக்கிறத விட கோயில் அதிகமா கிடைக்கும் அரண் அடிக்கு அன்பர் செய்யும் பாவம் அறம் அன்பர்கள் அரண் அடிக்காக பாவம் பண்ணால் கூட அது தர்மம் பரன் அடிக்க அன்பில் சிவஞான சித்தியார்ல உள்ள பாட்டு இதனை பேர் சண்டீசர் அவ்வளவு பேரும் பாடுறாங்க பாணி நம்ம கண்ணப்பொருள் ஒண்ணு சண்டீசர் ஒண்ணு காலத்தினாலே ரொம்ப முற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட மூன்றாம் நூற்றாண்டு ஏறத்தீதத்தை குடியாக வைத்தீஸ்வரன் கோயில்ல பாடுறார் கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண் மணலே சிவமாக வெள்ள மண்ண சிவமாய் நினைச்சு கொம்பிட்டாராம் போதத்தால் வழிபட்டான் வேலூரே நிறைந்த மாணலை மணல் தாங்க சிவலிங்கம் நேசமோடு ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்ட கண்டு தாதை தாளை எரிந்த மாணிக்கு அப்போதே எடில் கொள் சண்டிசன் என்ன சிறந்த பேரழித்தார் சேரை சென்னறி செல்வனாரே அப்பர் சுவாமிகள் வாக்கு நாலாந்திருமுறை மானின் சண்டிந்த கண்ணப்பன்க்தி சுவாமிகள் இவர் பண்ண சரிய தப்பா ஊர் பார்வை தப்பு அப்பா கால வெட்டினது தப்பு அதுக்கு பகவான் ஒரு பதவி கொடுத்து விட்டாராம் இத வேடிக்கையா சிதம்பரத்துல திருப்பல்லாண்டு பாடிய சேர்ந்த பாடுறார் அதே மாதிரி பாதகத்துக்கு பரிசு கொடுத்தாராம் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே மாணிக்க பாடுறார் தீதியில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானே சாதியும் வேதியன் பிராமணும் வேதியன் தாதிதனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் சோறுன்னா என்ன அர்த்தம் மோட்சம் அர்த்தம் சோறுன்னா முத்தின் அர்த்தம் பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் பாதகம் பண்ணவனுக்கு மோட்சம் கொடுத்து சண்டீசம் பதவி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டார் ஒரே ஒரு சந்தேகம் ஒருத்தர் கேட்கிறார் சிவன் கோயில் சண்டீசன் அம்பாள் கோயில் இருக்கிறது என்ன சார் அது யாரு பெண் தெய்வம்ல இருக்கு சண்டீசை அதான் சரி ஈசனுக்கு பெண்பால் ஈசை தப்பு திருமூலர் திருமந்திரம் ஈசிங்கிறார் ஈசனுக்கு பெண்பால் ஈசியான் நம்ம ரொம்ப ஈசிட்டு போயிடக்கூடாது ஈசனுக்கு பெண்பால் சண்டே ஒரு பதவி அந்த பதவியில் இருக்கவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க பண்ண நன்மைக்கு தகுந்தாப்பில் பலன் கொடுக்குறவங்க நம்ம என்ன செய்யணும் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணி சண்டீஸ்வர்ட்டை வந்து அவரை சுற்றக்கூடாது அப்படி போய்ட்டு திரும்பணும் ஏன் சார் போய்ட்டு திரும்பணும் கோயிலில் நீங்கள் பரகாரம் வர்றீங்கள்ல பரகாரம் வர்ற பொழுது காலில் ஒரு சாக் பீஸை கட்டிவிட்டால் நீங்க பிரகாரம் வர்ற வடிகில சாக் பீஸ் கோடு போட்டுக்கிட்டே போக முடியல கோடு கோட்டுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஓம் போட்டிருக்கும் இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் சிவபெருமான் தேர்ந்து சுத்திரம் இப்படித்தானே சுத்திரம் இப்ப நான் தான் சிவபெருமான்னு வச்சுக்கங்க இப்படி சுத்திரம் இல்ல இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் இப்படியே சுத்திரம் இப்படியே சுத்திரம் சண்டீஸ் தளத்துல இருப்பார் இங்க தானே இருப்பார் கிழக்கு பார்த்து இங்கே இருப்பாருக்கு வந்தவொடனே அப்படி போயிட்டு அப்படி திரும்பி வர்றான் இந்த ஓனாவில் ஒரு ரவுண்டு போட்டு திருப்பற பாருங்க அப்படி போயிட்டு அப்படி திரும்பி வர்றோம் திருப்பி இங்க வரணும் இந்த இடத்துக்கு வரணும் ரெண்டு நந்தி கொம்புக்கு நடுவில் பார்த்து கும்பிடணும் அப்படி காலில் சாக் பீஸ போட்டுக்கிட்டு சுத்தி வந்தீங்கன்னா தன்னை ஒரு ஓம் போட்டுருவீங்க கோயில்ல ஏன் சார் வளம் வரணும் இடம் வரப்படாதா இடது பக்கம் வரப்படாதா கீப்டு லெப்ட் தானே இந்தியாவில அப்படி வரக்கூடாதா வரப்படாது வளம்தான் வரணும் ஏன் தெரியுமில்ல வளம் வர்ற பொழுது மூச்சு வலது மூக்குல ஓடும் வலது மூக்குல மூச்சு ஓடுனா சூரியகலை இன்னும் பேரு சூரியகலை ஓடுற பொழுது உடம்பு சூடா இருக்கும் எந்த வியாதி கிருமியும் நம்ம கிட்ட வராது மனசு சுத்தமா இருக்கும் சூரிய கலை ஓடுனா இந்த இடது மூக்களை மூச்சு ஓடுனா சந்திரகலையின்னு பேர் அப்போது உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் அப்போது எல்லா வியாதி கிருமியும் வந்து நம்மள்ட உட்காந்து விருந்து சாப்பிட்டு நம்மளையும் சாப்பிட்டு போயிடும் அப்போ எப்போ என்ன செய்யணும் பரகாரம் இப்படி வர வர பண்ணி பாருங்கள் பரகாரம் வர்ற பொழுது இந்த மூக்களை மூச்சு ஓடுதுன்னு கையை வச்சு பாருங்கள் அடுத்தவங்க மூக்களை வைக்கப்படாது உங்கள் மூக்களை வச்சு பார்க்கணும் வச்சு பார்த்திங்கன்னா வலது பக்கம் ஓடும் இந்த மூக்கில் ஓடும் ஆல்வேஸ் காட் இஸ் ஆல்வேஸ் ஆன் தி ரைட் சைடுன்னா என்ன அர்த்தம் கடவுள் எப்போதும் ஒழுங்கான பக்கத்தில் இருப்பார்னு ஒரு அர்த்தம் நம்ம பிரகாரம் வர்ற பொழுது நமக்கு வலது பக்கம் கடவுள் இருப்பாரு நீங்க சுற்றி சுற்றி தானே வர்றீங்க சரியா போச்சா அதுக்கு அர்த்தம் பிரகாரம் வர்றது நம்மளால நினச்சுக்கிட்டான் இது என்னமோ அதாவது முன்னால பின்னால எல்லாரும் வந்து மோதியிடக்கூடாதுன்னு ஒன்வே ஒன் வேடித்தான் நினைக்கிறாங்க இது ஒன்வே மாதிரி விட்டுக்கு கோயில் இல்லை இல்லை வளம் வர்றது முழுக்க நல்ல காரியம் வளம் வந்து சண்டீசரை கும்பிட்டு வணங்கிட்டு வந்தால் எல்லா புண்ணியமும் கிடைக்கும் இதோட இருபது அடியார்கள் வரலாறு நிறைந்தது மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் அறுபத்தி தொகை பிளஸ் தொகையடியார் ஒன்பது இருபது வரலாறு நிறைந்தது மூன்று சறுக்கங்கள் நிறைவடைந்தன நாலாவது திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாறு திருநின்ற செம்மையே செம்மையாய்கொண்ட திருநாவுக்கரசன் தன் அடியார்க்கும் அடியேன் நாளை திருநாவுக்கரசருடைய வரலாறு ஒரு மூணு நாலு நாளைக்கு அது ஓடும் அது பெரிய வரலாறு நாளை திருநாவுக்கரசு பெருமானை நாம் நினைந்து வழிபட இருக்கிறோம்